சர்வேஸ்வரனையும் சத்குருவையும் நன்றாக வணங்கிக் கொண்டு உங்கள் எல்லோரையும் பலமுறை வாழ்த்தி இன்றைய உலக வாழ்வியலும் ஆன்மீகமும் என்று நாம் எடுத்துக்கொண்ட தலைப்புக்கு ஏற்ப தொடர்ந்து கருத்துக்களை சிந்திப்போம் இன்றைய உலக வாழ்வியல் மன அமைதியை லட்சியமாக கொண்டதாக விவகாரங்களின் மூலம் அறியப்படவில்லை எல்லோரும் மனசாந்தியை முன்னிட்டுத்தான் விவகாரம் செய்கிறார்களா என்று பார்த்தால் அந்த அடிப்படையிலே யாரும் செயல்படுவதாக பெரும்பாலும் தெரிவதில்லை ஏதோ ஒரு சில விவேக்கிகள் மட்டுமே நம்முடைய லட்சியம் இதுதான் என்று சாதன சாத்திய விவேகத்தோடு வாழ்வதாக தெரிகிறது நம்முடைய லட்சியம் இதுதான் அதை அடையறதுக்கு இதுதான் வழி அப்படின்னு தெரிஞ்சு வாழக்கூடிய ஜனங்கள் வெகு சிலரே பெரும்பாலானவர்கள் நம்முடைய லட்சியம் பணம் சம்பாதிக்கிறது பதவி அடையிறது குடும்பத்தை இது பண்றது குடும்பத்தை காப்பாத்துறது அது நல்லதுதான் ஆனா அதுவே நம்முடைய அல்டிமேட் கோல் கிடையாது நம்முடைய முடிந்த லட்சியம் கிடையாது என்பது கூட கடவுளை அடைவதற்கு சாதனமாகத்தான் சாஸ்திரங்கள்ல சொல்லப்பட்டிருக்கு தர்மமான காரியங்களை செய்யறதுக்கு எனக்கு உதவியா இருக்கிறதுக்காக இந்த பெண்ண திருமணம் செஞ்சுக்கிறேன் அப்படின்னு சங்கல்பம் பண்ணிக்கொண்டுதான் ஒருவன் ஒரு பெண்ணை திருமணம் செய்து கொள்கிறான் கூட தர்மத்தை அனுஷ்டிப்பதற்கு இவருக்கு நாம் சகாயமாக இருப்பதே நம்முடைய தர்மம் என்று தெரிந்து கொண்டு அனுஷ்டிப்பதாக நம்முடைய சாஸ்திரங்கள்ல பார்க்கிறோம் நமக்கு இருக்கிறது நம்முடைய சாஸ்திரங்களுடைய பிரமாணம் பலம்தான் ஆக சாஸ்திரம் சப்தத்துக்கே அர்த்தம் நல்ல விஷயங்களை சொல்லி நம்மள தப்பு பண்ணாம நம்மளை காப்பாத்துறதுன்னு பேருக்கு லட்சணமே திராயத்தேஸ்திரம் உபதேசம் பண்ணுகிறது திராயத்தே காப்பாற்றுகிறது எதுல இருந்து அதர்மாத்து திராயத்தே துக்காத்து திராயத்தே சம்சாராத்து திராயத்தே அதர்மத்திலிருந்து துன்பத்திலிருந்து மீண்டும் மீண்டும் இன்ப துன்பங்களிலே உழல்வதிலிருந்து நம்மை மீட்பது பாதுகாப்பதுதான் உபதேசங்கள் நல்லா இருப்பே பா அப்படின்னு அம்மா குழந்தைக்கு சொல்ற மாதிரி நமக்கு சாஸ்திரங்கள்லாம் நமக்கு நல்ல விஷயத்த சொல்லிருக்கு நம்முடைய பெரியவங்கள்லாம் அதை ரொம்ப நம்பி வாழ்ந்திருக்காங்க ஆதிசங்கரர் சொல்றார் எத்தனையோ அம்மா அப்பாவுக்கு சமானம் பா நம்முடைய உபதிஷ்டம் ஆத்மத்துவம் கர்வம் அடக்கமா ஒடுக்கமா பெரியவங்க சொல்ற சாஸ்திர வார்த்தைகளை கேட்டு நடக்கணும் ஆதிசங்கரர் எத்தனையோ அம்மா அப்பாவுக்கு சமானம்ங்கிறார் மாத்ரு சஹசிரேபியோபி வேதேன உபதிஷ்டம் கடோபநிஷத்துல கடைசியில ஒரு மந்திரம் இருக்கு அதாவது வேத மாதா ஸ்ருதி ஜனனி அது நம்முடைய குடும்பம் கூட அதுக்காகத்தானா கடவுள அடையறத்துக்கு அமைதியை அடையறத்துக்கு நிம்மதியா இருக்கிறதுக்குத்தான் குடும்பம் நிம்மதியை கெடுக்கிறதுக்கு குடும்பம் இல்ல நிம்மதிய பரமசாந்திய பெறுறதுக்கு தான் குடும்பம் உலகத்துல வாழக்கூடிய பெரும்பாலான அடையறதுக்கு என்ன உபாயம் இதுக்கு பேரு சமஸ்கிருதத்துல நாங்க சாத்திய சாதன விவேகம்னு சொல்றோம் சாத்திய விவேகா சாதன விவேகா சாத்தியம் என்ன பணம் சம்பாதிக்கிறது சாத்தியமா நல்ல வசதியான வாழ்க்கை அனுபவிக்கிறது என் சாத்தியமா எது எனக்கு சாத்தியம் சாத்தியம்னா எதை நான் லட்சியமா வச்சிருக்கேன் அது நிறைய பேருக்கு அதுல கிளாரிட்டியே கிடையாது இந்த ஞானானந்த பாரதிங்கிற சுவாமிகள் சொல்லுகிறார் ஜனங்கள்லாம் சந்தோஷமா இருக்கணும்னு ஆசைப்பட்டா கூட அவங்களுக்கு நாம சந்தோஷத்தை தான் விரும்புறோம் அந்த சந்தோஷத்தை அடையறதுக்கு இதுதான் வழின்னு அவங்களுக்கு தெரியவே இல்லையே எப்படி உங்களுக்கு இது தெரியும்னு கேட்டா இதுவரைக்கும் அவங்க யாருமே நிம்மதியா இல்லையே இல்லாட்டி சரியான வழியில போயிருந்தா நிம்மதி கூடிண்டே வந்திருக்கணுமே முந்தைய காட்டிலும் இப்பொழுது நிம்மதி கூடியிருக்கணுமே அவங்களுக்கு நிம்மதி கூடவே இல்லையே லட்சியத்தை சரியான வழியில தெரிஞ்சு போயிருந்தாங்கன்னா அவங்களுக்கு நிம்மதி கொஞ்சம் கொஞ்சமா கூடி வந்திருக்கணுமே இத்தனை வருஷமா காணுமே அதுல இருந்து தெரிகிறது அவங்க வழி சரியா இல்லை சந்தோஷத்துக்காக அவங்க பண்ற முயற்சிகளோ அந்த காரியங்களோ சரியான வழியில போகலன்னு தெரிகிறதுங்கிறாரு உங்களுக்கு இன்னொரு ஸ்லோகம் சொல்றேன் ஒரு ஸ்லோகம் சொல்லி இருக்கிறது நான் இங்க அடிக்கடி இந்த ஊருக்கு வந்த போதெல்லாம் சொல்லி இருக்கேன் இப்ப இன்னும் நிறைய பேர் புதுசா இருப்பீங்க அதுக்காக சொல்றேன் எப்படி நம்ம வந்து இப்ப இந்த வெளிச்சத்துல நான் ஒரு புஸ்தகத்தை படிக்கிறேன்னு வச்சு இப்ப இந்த புஸ்தகத்தை படிக்கிற போது இந்த புத்தகத்தை படிக்கிறதுக்கு எனக்கு கண்ணு வேண்டி இருக்கு கண்ணு இருந்தா தான் புத்தகத்தை படிக்க முடியும் ஒரு பொருளை பாக்கிறதுக்கே கண்ணு வேண்டி இருக்கு கண்ணு குருளா இருந்தா எந்த பொருளையும் கண்ணு வந்து நல்லா இருந்தாலும் கூட இருட்டு இருக்க கூடாது வெளிச்சம் இருக்கணும் வெளிச்சமும் தேவை ஒரு பொருளை இப்ப நான் என் கடிகாரத்தை பார்க்கணும்னா கடிகார பாக்கிறதுக்கு எனக்கு வந்து கண்ணு வேணும் வெளிச்சமும் வேணும் இருட்டுக்குள்ள நாம் பார்க்க முடியாது இல்லாட்டி கடியாரத்துலயாவது ஒரு லைட் வேணும் அப்பதான் அதை பார்க்க முடியும் அப்போ ஒரு பொருளை அறிவதற்கு வெளிச்சமும் கண்ணும் தேவைப்படுகிறது கண்ணொழியும் தேவை விளக்கொழியும் தேவை விளக்கொழி கண்ணொழி இரண்டும் தேவை விளக்கொழி கண்ணொளி இரண்டும் இருந்தால்தான் பொருளை உள்ளவாறு நாம் பிரித்து புரிந்து கொள்ள முடியும் இல்லாட்டி நாம வந்து வெளிச்சம் இருந்து குருடா இருந்தாலும் மோதிப்போம் கண்ணு சரியா தெரிஞ்சிருந்து வெளிச்சம் இல்லைனாலும் மோதிப்போம் சரியா இருக்காது வெளிச்சமும் தேவை கண்ணும் தேவை அதனாலதான் கண்ணுக்கு தெய்வம் சூரியம் நம்ம சாஸ்திரம் சொல்றது சக்ஷுஷ சூரிய சூரிய சம்பந்த கண்ணுக்கு தெய்வம் சூரிய பகவான் அப்படிங்கிறோம் அது வாஸ்தவம் தானே சூரிய பகவானுடைய அனுகிரகம் இல்லைன்னு சொன்னா இப்ப இந்த கரண்ட்டு கூட மறைமுகமா இந்த லைட்டு கூட மறைமுகமா சூரியன் தான் காரணம் சூரியனுடைய ஒளியினாலதான் பூமியினுடைய அந்த ஜலம் சமுதிரத்துல இருக்கக்கூடிய ஜலமானது ஜலமானது கிளம்பி மழையா பெஞ்சு மலையில விழுந்து அதுல இருந்து வேகமா ஓடி அது வந்து ஜெனரேட்டர் எலக்ட்ரிசிட்டி வர்றது எப்படி பார்த்தாலும் கரியிலிருந்து உண்டு பண்ணாலும் எதுல இருந்து உண்டு பண்ணினாலும் மறைமுகமா சூரிய பகவான் தான் வெளிச்சத்துக்கு காரணம் டைரக்டா சூரிய பகவானுடைய வெளிச்சம் இருந்தாலும் சரி மறைமுகமா இந்த மாதிரி லைட் மூலமா இருந்தாலும் சரி சூரிய பகவான் தான் நேரடியாகவோ மறைமுகமாக வெளிச்சத்தை இதே மாதிரி நம்முடைய புத்தியும் சாஸ்திரமும் சொல்லி இருக்கு இது திருஷ்டாந்தம் இப்ப சொன்னது எக்ஸாம்பிள் நம்முடைய கண்ணொளி விளக்கொழி கண்ணொளி விளக்கொழி துணை கொண்டுதான் பொருள்களை பகுத்தறிய முடியும் அது போலவே நமக்கு கடவுள் அறிவு கொடுத்துருக்காரு அறிவோட கேட்டு உங்களுக்கு அறிவொளி இருக்கு எப்படி கண்ணொழியோட இருக்கீங்களோ அது மாதிரி அறிவொழியும் இருக்கு அறிவு இருக்கு அறிவே ஒளி அறிவொளி அது மாத்திரம் இல்லை இப்ப நான் பேசுறதெல்லாம் நல்ல நல்ல விஷயங்கள் இதெல்லாம் வந்து சாஸ்திரம் எல்லாம் வந்து விளக்கு ஒளி மாதிரி புஸ்தகம் புத்தகத்தை பாக்கிறதுக்கு எப்படி இருக்கு அறிவொழியும் யாருடைய அறிவானது சாஸ்திரங்களை சாராமல் இருக்கிறதோ அவன் தனக்குத்தானே பெரும் தீங்கு இழைத்துக் கொள்கிறான் அப்படின்னு திருவள்ளுவர் திருக்குறள்ல புல்லறிவாண்மைங்கிற அதிகாரத்துல சொல்லி சொன்னேன் அருமறை சோறும் அறிவு இலான் செய்யும் பெரும் இறை தாமே தமக்கு அப்படின்னு ஒரு குரலை மேற்கோள் காட்டியிருக்கேன் சொல்றேன் அப்போ இன்னொரு குரலும் இருக்கு சொல்றேன் இதுக்கு பொருத்தமான இன்னொரு குரல் இருக்கு அப்போ சுய அறிவு சாஸ்திரம் ரெண்டும் சேரணும் சாஸ்திரம் என்பது விளக்கு ஒளி போன்றது சூரிய ஒளி போன்றது அறிவு என்பது கண் ஒளி போன்றது கண் கண்ணொளி அறிவொளி விளக்கொளி ஈசிக்கோல் டு சாஸ்திரங்கள் எங்க அறிவொழியும் இணைகிறதோ அங்கு மனிதன் அதை நன்கு கடைபிடித்து குற்றங்களிலிருந்து விடுபடுகிறான் தவறுகளிலிருந்து மீழுகிறான் தவறான செயல்களிலிருந்து தவறான எண்ணங்களிலிருந்து தவறான சிந்தனைகளிலிருந்து அவன் மீழுகிறான்னு ஒரு ஸ்லோகம் சொல்றது இப்ப சொல்றாத்திரம்ியோதிஹி பிரகாஷார்த்தம் தர்சனம் புத்திராத் நரசு என்னுடைய பொருள் சாஸ்திரம் ஜியோதிஹி பிரகாஷார்த்தம் ஜியோதிஹி வாழ்க்கையினுடைய ரகசியங்களை புரிந்து கொள்வதற்கு ஜியோதிதான் வெளியில இருக்கு இது வெளியில ரிஷிகள் வாக்கியங்களா புஸ்தக ரூபங்கள்ல இருக்கு மகான்களுடைய உபதேசங்கள் ரூபத்தில் பிரகாஷார்த்தம் தர்சனம் புத்தி ஆத்மனகா ஆத்மனஹா புத்தி தரிசனம் என்ன தரிசனம் சொன்னா இங்க கண்ணை போன்றது நம்முடைய புத்தியானது கண்ணை போன்றது எப்படி சுவாமி தரிசனம் சப்தத்துக்கு கண்ணுன்னு அர்த்தம் சொல்றேன்னு சில பேர் சமஸ்கிருதம் தெரிஞ்சவா கேட்கலாம் திருஷ்யம் இதன் மூலமாக கரணுத்தி திருஷ்யத்தை அனேனி தர்சனம் அதனால இதன் மூலமாக காணப்படுவதால் கண்ணுக்கே ஒரு பேரு தர்சனம்னு கண்ணால பாக்குறதுக்கு பேர் மாத்திரம் தரிசனம் இல்ல கண்ணுக்கே ஒரு பேர் தர்சனம்னு பேர் திருஷ்யத்தை வெளியில் இருக்கக்கூடிய பிரகாசத்தை போன்றது கண்ணை போன்றது அறிவு தாபியாம் நரசயுக்தாபியாம் எந்த ஒரு மனிதன் இந்த இரண்டையும் இணைத்துக் கற்க வேண்டிய நூல்களை கற்று அதையும் கசடு கற்று அதற்குத்தக நிற்கின்றானோ அப்படி சொல்லணும் கற்க கசடர கற்பவை கற்றவன் நிற்க அதற்கு தகி கற்க வேண்டிய நூல்களை கற்பவை கற்க அதுவும் தெளிவா படிக்கணும் அப்புறம் அதற்கு தக நிற்க அதுக்கு தகுந்த மாதிரி வாழணும் அப்படின்னு சொன்ன மாதிரி யார் இது ரெண்டையும் சேர்த்து வாழ்றானோ பிரச்சரன்னு பிரகருஷேன சரண் நன்றாக கடைபிடித்து ந அபராத்ய அவன் தவறு செய்ய மாட்டான் ஏன்னா அவனுக்கு தெரியும் அதனால தான் ஒரு ஒரு விஷயத்துக்கும் என்ன சொல்லுதுன்னு கேக்குறோம் கர்ம கர்த்திகார் திருவள்ளுவரும் சொன்னார் மதிநுட்பம் நூலோடு உடையார்க்கு அதிநுட்பம் யாவுள முன்னிற்பவை இது அமைச்சனுக்கு இருக்க வேண்டிய இலக்கணம் அரசியலில் சொல்லியிருக்கிற கருத்து மதிநுட்பம் மதிநுட்பம்னா புத்தி சூக்மம் நூலோடு உடையார்க்கு நூலோடு உடையா இருக்கு நூல் சொன்னா சாஸ்திரம் நூலுங்கிறதுக்கு நூலுக்கே ஒரு இலக்கணம் சொல்றாங்க எது நம்மளை நல்ல வழியில முறையா கோர்க்கிறதோ அதனால அதுக்கு நூல்ன்னு பேரா நூல்ங்கிறதுக்கே வாழ்க்கையில நமக்கு சரியான விஷயங்களை கோர்த்து சொல்றதுனால அதுக்கு நூலாம் கோர்வையா சொல்றதுனால நூலதான நல்ல பூக்களை எல்லாம் கோர்க்குற மாதிரி நல்ல நல்ல கருத்துக்களை கோர்வையாக சொல்லுகின்ற நூல்களுக்கு புத்தகங்களுக்கு பேர் தான் நூல்னு பேர் நிறைய இருக்கு இது பற்றி சொல்றதுக்கு இருந்தாலும் இந்த அளவில் அதை பூர்த்தி பண்றேன் மதிநுட்பம் நூலோடு உடையா அதிநுட்பம் யாவுள முன்னிற்பவை அவங்களுக்கு வாழ்க்கையில புரிஞ்சுக்க முடியாதுங்கிற விஷயம் என்ன இருக்கு அப்படிங்கிறார் அத்தி நுட்பமாக வாழ்க்கையில புரிஞ்சுக்க முடியாதுங்கிறது என்ன இருக்கு புரிஞ்சுக்க முடியாதுங்கிறது கூட ஏன் புரிஞ்சுக்க முடியாதுன்னு புரிஞ்சுப்பான் அதுதான் அவனுடைய புத்தி விசேஷமான புத்தி இதெல்லாம் புரிஞ்சுக்க முடியாது ஏன் புரிஞ்சுக்க முடியாதுங்கிறதுக்கு கூட அவன் ரீசன் சொல்லுவான் அவ்வளவு புத்தி இருக்கும் அவனுக்கு ஆக மதிநுட்பம் நூலோடு உடையார்க்கு அதிநுட்பம் யாவுட முன்னிற்பவை ஆகவே பெரியவங்கள்னா நம்முடைய பெரியவங்கள்னா தங்களுடைய புத்திய சாஸ்திரத்துல வச்சாங்க நம்பினாங்க அதைத்தான் நான் இன்னைக்கு நிறைய சொல்ல போறேன் நம்முடைய அன்றைய காலத்து வாழ்க்கையில் வாழ்ந்த மக்கள் எல்லாம் நம்முடைய சாஸ்திரங்களில் பரிபூர்ண ஸ்ரத்தா பக்தி உடையவர்களாக இருந்தார்கள் அதுக்கு நிறைய நான் ஆதாரங்களை எல்லாம் காட்ட முடியும் ஏற்பட்ட விஷயங்கள் இருக்குது நம்முடைய புத்தி ரொம்ப சிறிய அறிவு உடையது ரொம்ப பெரிய ஞானம் உள்ளது இல்லை ஆனா அதை சரணாகதி பண்றது சாஸ்திரத்தை சார்ந்திருக்கிறது இதுக்குதான் இன்னொரு ஸ்லோகம் இருக்கு ஒருத்தம் வந்து இப்ப நீங்க எல்லாரும் உட்கார்ந்து இருக்கீங்க நான் சொல்ற விஷயத்த நீங்க நல்லா புரிஞ்சுப்பீங்க பேசிட்டு இருக்கேன் அப்படி பேசிட்டு இருக்கேன் அப்ப நான் வந்து உங்களுக்கு நான் பேசுற போது அது எப்படின்னு கேட்டா நீங்க கண்ண திறந்திருக்கீங்க உங்களை எல்லாரும் கண்ண திறந்து இருக்கிற போது உங்க முன்னாடி நான் வந்து ஒரு கண்ணாடியை காட்டுறேன் உங்க முகத்தை பாருங்கோ நீங்க எப்படி இருக்கீங்கன்னு பாருங்கோ அப்படின்னு சொல்லி நான் ஒரு கண்ணாடிய காட்டுறேன் உங்களுக்கு கண்ணு ரெண்டும் தெரியலேன்னு வச்சுங்க நான் கண்ணாடிய காட்டினே நீங்க உங்களுடைய விஷயங்களுக்கு எல்லாம் மதிப்புண்டு உங்களுக்கு சிந்திக்கிற சக்தி ரொம்ப குறைவா இருந்ததுன்னா நான் சொல்றது ஒண்ணு உங்களுக்கு புரியாது அதுக்கும் ஒரு ஸ்லோகம் சொல்லி வச்சிருக்காங்க யாருக்கு சுய அறிவு சரியா இல்லையோ அவன்கிட்ட போய் சாஸ்திரத்தை சொல்லி என்ன பிரயோஜனம் கண்ணு ரெண்டும் தெரியாதவனுக்கு போய் கண்ணாடியை என்ன பிரயோஜனமோ அப்படித்தான் யாருக்கு சுய அறிவு சரியாக இல்லையோ அவனுக்கு சாஸ்திரத்தை உபதேசிப்பதால் என்ன பிரயோஜனம் யாருக்கு கண்ணே கண்ணு ரெண்டும் தெரியலையோ அவனுக்கு முன்னாடி அழகான பெல்ஜியம் கண்ணாடியை கொண்டு போய் காமிச்சு நல்ல கண்ணாடி பாரு முகத்தை பாரு அப்படின்னு சொல்லி காமிச்சா அவனால ரசிக்க முடியா கரோதி கிம் யாருக்கு சுய அறிவு இல்லையோ அவனுக்கு சாஸ்திரத்தால் என்ன பிரயோஜனம் லோச்சனாபியாம் விஹீனஸ் கண்கள் இரண்டும் இல்லாதவனுக்கு தர்ப்பணா கிம் கரிஷியதி கண்ணாடி என்ன என்ன பயனை கொடுத்து விட போகிறது ஆனா நம்ம அப்படி இல்லை எல்லாரும் உட்கார்ந்துருக்கோம் சாஸ்திரத்தை சிந்தனை பண்றோம் விழும்புறது என்னன்னு கேட்டா நம்முடைய முன்னோர்கள் எல்லாம் ஏன்னா இன்றைய உலக வாழ்வியலும் நான் படி சொல்றதுனால அன்றைய உலக வாழ்க்கையில நம்முடைய பெரியவங்க எல்லாம் வாழ்ந்த வாழ்க்கையை நாம ஆராய்ச்சி பண்ற போது சுவாமி விவேகானந்தர் ரொம்ப சொல்றார் விவேகானந்தர் வந்து உங்களுக்கு தெரியும் அவர் அந்த கல்கத்தாவில் பிறந்து கடவுள் கடவுள் இருக்கிறாராங்கிற விஷயத்தில் ரொம்ப ஆர்வத்தோடு இருந்து ராமகிருஷ்ண பரமஹம்சரை சந்தித்து அவருடைய அனுகிரகத்தை பெற்று அவருடைய மறைவுக்கு பின்பு இந்த தேசம் முழுவதும் இந்த நாடு முழுவதும் சுற்றி பார்த்து இதனுடைய விஷயங்களை எல்லாம் புரிந்து கொண்டு அதுக்கப்புறம் வெளிநாட்டுக்கு போய் வெளிநாட்டு மக்களுடைய வாழ்க்கையும் பார்த்து நல்லா ஒப்பிட்டு பார்த்தார் கம்பேர் பண்ண முடிஞ்சது வாழ்க்கை எப்படி நடை உடை பாவனை நடை உடை பாவனை எப்படி பாரத நாட்டுக்குள்ளேயே இருக்கக்கூடிய நடை உடை இருக்கக்கூடிய வேற்றுமைகள் அந்த நாட்டுல இருக்கக்கூடிய நடைமுறை பாவனைகள் எல்லாத்தையும் ஒப்பிட்டு பார்த்திருக்கார் விவேகானந்தர் அதுக்கப்புறம் அவர் சொல்றார் புரிஞ்சுகிட்ட காட்டிலும் ஏற்கனவே அவர் படிச்சிருக்கார் ஆங்கில நூல்கள் அரசாங்கம் நடந்துட்டு இருந்ததுனால ஆங்கிலேயருடைய அரசாங்கத்தினுடைய தலைமையகம் கல்கத்தாவா இருந்ததுனால அவருக்கு நிறைய வாய்ப்பு புறநாட்டு கலாச்சாரம் வெளிநாட்டு கலாச்சாரத்தை தெரிஞ்சிருக்கிறது நிறைய வாய்ப்பு இருந்தது நிறைய புத்தகங்கள் எல்லாம் படிச்சார் அதனால ஆங்கில அறிவு நிறைய இருந்தது அவருக்கு அவர் இந்த நாட்டுக்குள்ளேயே நிறைய ஒப்பிட்டு பார்த்தார் அந்த கல்ச்சரை பிரத்யமா நேர போய் வெளிநாட்டை பார்த்ததுக்கு வெளிநாடுகளுக்கு வந்த பிறகு நான் இந்தியாவை பற்றி மிகவும் புனிதமாக கருதுகிறேன் அது மாத்திரம் இல்ல இந்தியாவுக்குள்ள திரும்பி நுழைஞ்சார் இப்பவே நீங்க கேட்டு பாருங்க நிறைய பேருக்கு அங்கெல்லாம் என்னன்னா வசதி இருக்கு ஆனா அமைதி கிடையாது நிறைய பேர் சொல்றாங்க எல்லாம் சௌகரியம் இருக்கு எல்லா சௌகரியமும் பரிபூர்ணமா இருக்கு ஒன்னும் குறவலம் எல்லாம் ஒர்க் பண்றது எழுதி வச்சிருக்கிற சட்ட எல்லாம் கீழ் மட்டத்திலிருந்து மேல்மட்டம் வரைக்கும் நன்றாக வேலை செய்யறது அதனால அங்க சௌகரியங்கள் இருக்கு புற சௌகரியங்கள் உபாயங்கள் எல்லாம் தெளிவா பணத்தை மையமாக வைத்த வாழ்க்கை பணம் ஒன்றே முக்கியம் அந்த நாட்டில் போய் பணத்தையே லட்சியமா வச்சா நல்ல சரியில்லை சொன்னா எடுபட அவங்களுக்கு அதெல்லாம் புரியவே புரியாது அவங்களுக்கு வேற வேற கோணத்தில் பல விஷயங்களை சொல்ல வேண்டி அதை மெதுவா சொல்லணும் எடுத்த உடனே சொன்னா புரியவும் புரியாது இங்கேயே சொன்னா புரியாது அப்ப வெளிநாட்டில இருந்து வந்த விவேகானந்தர் இந்தியாவில அந்த பாம்பன்ல இறங்கின உடனே மண்ணுல பிறண்டாருன்னு கேள்விப்படுறோம் முதல்ல இந்த பாரத மண்ணுல நான் பரல்றேன் தேசத்துக்கு போனது பாப்போம்னு கூட சொல்ற சில இடங்கள் அந்த தேசத்துக்கு போனது வந்து அதுல எல்லாம் இருந்து இங்க வந்து இந்த புண்ணியத்தை நான் புண்ணியத்தை தேடிக்கிறேங்கிற சில பண்டிதர்கள்லாம் அவர் சொல்றாங்க நீங்க அங்க போயிட்டு வந்துட்டீங்க தெளிச்சுக்கிறாரு கேள்விப்படும் ஒப்பிட்டு பார்த்தா தான் தெரியும் வாழ்க்கை கலாச்சாரம் நம்முடைய வாழ்க்கை கலாச்சாரத்தை ஒப்பிட்டு பார்க்கிற போதுதான் எது சிறந்ததுன்னு நமக்கு புரியும் எப்பவுமே எதை ஒப்பிடணுமோ அதை ஒப்பிடணும் எல்லாத்தையும் ஒப்பிடக்கூடாது நல்ல விஷயங்களை ஒப்பிட்டு பார்க்கணும் இவ வந்து மனைவிக்கு லட்சணம் சொல்றார் திருவள்ளுவர் மனைவி எப்படி இருக்கணும்னா கணவனுடைய வருமானத்தோட மத்தவன் கணவனுடைய வருமானத்தை ஒப்பிட்டு பாக்கக்கூடாது இந்த அடுத்தாத்து அம்புஜத்தை பாத்தா இதெல்லாம் இருக்கக்கூடாது இருக்கவே கூடாது நம்முடைய கணவனுடைய அழகு புகழ் திறமை அதை அப்படியே ஏத்துக்கணுமே தவிர கணவன் மனைவியோ மனைவி கணவனோ யாரையும் கம்பேர் பண்ணக்கூடாது அப்படி கம்பேர் பண்ணா வீடுதான் நரகந்தான் நிம்மதியா இருக்க முடியாது இன்னொருத்தரோட அவங்க பார்த்தீங்களா அவங்க வீட்டுல வெளிநாட்டு கலாச்சாரம் எது ஒப்பிட்டு பார்க்க கூடாதோ எந்த ஒப்பீடு நமக்கு மனதுக்கு உயர்வை தராதோ அந்த ஒப்பீடு நாம செய்யக்கூடாது ஆக விவேகானந்தர் சொல்லியிருக்கார் இந்த தேசத்தினுடைய மகிமையெல்லாம் வார்த்தையால விவரிக்க முடியாது குழந்தைகள் ரிஷி வம்சத்தில் வந்தவர்கள் நம்முடைய சிந்தனைகள் என்ன சொற்கள் என்ன செயல்கள் என்ன அப்படின்னு ரொம்ப பெருமிதம் கொள்றார் கர்வம் இல்லை பெருமிதம் ப்ரௌடு பெருமிதம் கொள்றாரு அவர் நம்முடைய முன்னோர்கள் எப்படி இருந்திருக்கிறார்கள் நம்ம பார்க்கும் பொழுது அவர்கள் மிகுந்த தன்னம்பிக்கை உடையவர்களாக இருந்திருக்கிறார்கள் ஏழ்மையில இருந்தோம் வெளிநாட்டுக்காரன் தான் வந்து காப்பாத்தினா இது ரொம்ப தப்பு நம்மெல்லாம் ரொம்ப வசதியாதான் வாழ்ந்துட்டு இருந்தோம் இந்த நாட்டுல எல்லாரும் நல்லா தான் இருந்ததாக சரித்திரம் சொல்றது ஆனா நமக்குள்ள இருந்த பொறாமை குணத்தின் காரணமாக ஏற்பட்ட ஒற்றுமை இன்மை பொறாமை குணத்தின் காரணமாக உண்டான ஒற்றுமையின்மை அந்த ஒற்றுமையின்மையை பயன்படுத்திக் கொண்டு நம்முடைய செல்வங்களை அபகரித்தார்கள் அதுக்கு நிறைய வரலாற்று சான்றுகள்லாம் இருக்கு நமக்குள்ள கலாச்சார சீரழிவு லேசா ஏற்பட்டது ஆனா இப்ப அவங்களே நமக்கு வந்து சொல்றாங்க சுவாமி நம்ம மதத்துல யாரு சேவை பண்றா அந்த மதத்திலிருந்து தானே வந்து சேவை பண்றாங்க அந்த மதத்திலிருந்து தானே வந்து நமக்கு ஆஸ்பத்திரி கட்டி கொடுக்கறாங்க அந்த மதத்திலிருந்து வந்து கருணையோட சேவை பண்றாங்க சொரண்டின்னு போய் ஒரு ரூபத்துல வேற ஒரு ஃபார்ம்ல நம்ம ஆளணும்னு நினைக்கிறாங்க இதான் நடந்துருக்கு இங்க இருக்கிறதே சொரண்டி அதை வேற ஒரு ரூபத்துல கொடுத்து அதுக்கு கருணைங்கிற சாயம் பூசி அதை நம்மளும் நம்ப வச்சு நம்மளே நம்ப வச்சு வேறொரு ரூபத்துல எல்லா காரியம் நடந்து திரும்பவும் கோணத்துல அடிமையாக்க பார்க்கிறார்கள் உதாரணம் சொல்றேன் தெய்வீக வாழ்க்கை சங்கம் டிவை சொசை இருக்கு ரிஷிகேசத்துல ரிஷிகேஷத்துல சிவானந்த சுவாமிகள் அவர் இருக்கிற காலத்திலே ஆரம்பிச்சார் இன்னைக்கு ஒரு இடம் இருக்கு அந்த ரிஷிகேஷத்துல வந்து ஒரு இந்த வசிஷ்டும் நோயாளிகளுக்கு போடுறோமா இது வந்து வேற இதே இது வேற மதமா இருந்தா அத வந்து அவங்க ஒரு சாமியாருக்கு வந்து சேவை பண்ற மாதிரி போட்டோ போட்டு அதை எல்லா கவர்மெண்ட்டுக்கும் அனுப்பிச்சு அதுல இருந்து வாங்கி ரொம்ப ஒர்க் பண்ணுவாங்களுக்கு அத்தனை நோயாளிகளுக்கு எப்படி சேவை பண்றாங்க தெரியுமா பண்றாங்க நினைச்சு பண்ணிட்டு இருக்காங்க இதெல்லாம் வந்து பத்திரிகையில போட மாட்டாங்க ஒரு சுவாமியார் பிரேமானந்தாவை பத்தி எழுதி மூணு மாசத்துக்கு எதிர்க்கு இதெல்லாம் சொல்றேன்னு சொன்னா நம்முடைய முன்னோர்கள் நிறைய பண்ணத்தான் செஞ்சிருக்காங்க இப்பவும் பண்ணிட்டு தான் இருக்காங்க நம்முடைய ஜனங்களும் நிறைய இப்போது ஒரு தவறான ஒரு அபிப்பிராயம் மாயம் அந்த மதத்துக்காரங்க சேவை செய்யற மாதிரி அபிப்பிராயத்தை விட்டுடணும் இருக்கிற மனப்பான்மை பிற மதத்துல இல்லாதனால பிற மதத்தை தூஷிக்கவும் நான் விரும்பல அதே சமயம் நம்ம மதத்தை குறை சொல்றதை ஒத்துக்க மாட்டேன் பிறருடைய மதத்தை தூஷிக்கிறது நான் பத்தி பேச்சே இல்லை அத பத்தி பேச்சுல நமக்கு நாமளே அளவுக்கு பாருங்க எவ்வளவு பெரிய ஒரு கலை பாருங்க அது நம்முடைய மதத்தை நாமே குறை சொல்லிக்கிற மாதிரி ஒரு சூழ்நிலையை உண்டு பண்ணிருக்காங்க பாருங்க அதுல நமக்கு வெற்றி அடைஞ்சிருக்கிற மாதிரி தெரியறது இது இருக்கட்டும் ஒரு பக்கம் நம்முடைய முன்னோர்கள் தன்னம்பிக்கை உடையவர்களாக இருந்தார்கள் நமக்கு அந்த அளவுக்கு தன்னம்பிக்கை இல்லை தன்னம்பிக்கைக்கு காரணம் என்ன தன்னம்பிக்கைக்கு காரணம் குருவினிடத்தில் நம்பிக்கை சாஸ்திரத்தில் நம்பிக்கை கடவுள் கிட்ட நம்பிக்கை இந்த மூணு நம்பிக்கை மற்ற நம்பிக்கை இருந்ததுனால தான் தங்கிட்ட நம்பிக்கை இருந்து தன்னம்பிக்கை வரணும்னாலே நம்ம சாஸ்திரத்தில் நம்பிக்கை வைக்கணும் உபதேசிக்கிற குரு கிட்ட நம்பிக்கை வைக்கணும் கடவுள் கிட்ட நம்பிக்கைங்கிற வார்த்தையை ஆழமா ஆராய்ச்சி பண்ண போறேன் இப்ப கூட நான் பார்த்தேன் ஒரு ஆட்டோல என்னது மனிதம் அப்படின்னு போட்டிருக்கு மனிதம் என்ன பாஷையோ மனிதம் அடிக்கடி நம்ம நம்ம இந்த ஆட்டோ இருக்கேன் அந்த ஆட்டோவில் அவங்க போடுற அவங்க பெரிய பழமொழி புலவர்கள் பொன்மொழி புலவர்கள் அவங்கெல்லாம் வந்து நிறைய பொன்மொழிதான் சொல்றேன் இப்ப சமீபத்தில் எங்கே ஒரு ஆட்டோ பார்த்தேன் நிறைய பார்க்கறேன் கல்லறை செல்லும் வரை சில்லறை தேவை இப்படி போட்டிருப்பான் இதெல்லாம் நிறைய இந்த மாதிரி வார்த்தைகள்லாம் நிறைய போடுவான் அதாவது பணம் உன்னிடம் இருந்தால் உன்னை உனக்கு தெரியாது பணம் உன்னிடம் இல்லை என்றால் உன்னை எவனுக்கும் தெரியாது பணம் உன்னிடம் இருந்தால் உன்னை உனக்கு தெரியாது தலைவர்கள் தெரியாமல் சுத்துவேன்னு அர்த்தம் பணம் உன்னிடம் இல்லை என்றால் உன்னை யாருக்கும் தெரியாது இதெல்லாம் இந்த ஆட்டோல போடுற வார்த்தை இப்ப சமீபத்தில் எங்கேயோ பார்த்தேன் என்னெல்லாமோ நிறைய அடிக்கடி பாக்குறோம் அதுல போட்டுரு பூவும் பெண்ணும் ஒன்று பூவும் பெண்ணும் ஒன்று முதல் வரி வரி இரண்டுக்கும் இதழ்கள் உண்டு இரண்டுக்கும் இதழ்கள் உண்டு மூணாவது ஆனால் இரண்டுக்கும் இதயம் இல்லை பாவம் ரொம்ப அவஸ்தப்பட்டு இருப்பான் போல் எழுதி வச்சிருக்கான் இது மாதிரி சொல்றேன் இந்த தன்னம்பிக்கை வரணும்னாலே ஈஸ்வர விசுவாசம் இதெல்லாம் வந்து நம்ம பார்க்கிறோம் நிறைய பேர் சொல்றாங்க நினை அப்படி போட்டா நல்லா இருக்குமே ஆனா இது நெகட்டிவ் கடவுளை மர மனிதனை நினை எப்படி எழுதுறாங்க அத பத்தி அப்புறம் சொல்றேன் நான் அபிஷேகம் ஆனா என்னன்னா சமாதி கட்டி அணையா விளக்கு வைக்கிறது அறிவுபூர்வமான நம்பிக்கை மெரினா பீச்ல அதனால அது வந்து அறிவுபூர்வமான நம்பிக்கை நாம பண்றதெல்லாம் என்ன நம்பிக்கை மூட நம்பிக்கை இப்ப மூட நம்பிக்கையை பற்றி அறிவுபூர்வமான நம்பிக்கையை பற்றி நான் விசாரம் பண்ணணும்னு இருக்கேன் ரொம்ப முக்கியமான விசாரம் நம்பிக்கைன்னு சொன்னாலே என்ன அர்த்தம்னா அது பொய் இல்லேன்னு நாம நினைக்கிறது உண்மையு நினைக்கிறோமோ இல்லையோ பொய் இல்லேன்னு நினைக்கிறது இப்ப நான் சொற்பொழிவு பண்றேன் நான் நிறைய விஷயங்கள்லாம் பேசுறேன் நான் சொல்றேன் ரிஷிகேசத்துக்கு மேல பிரம்மபுரியில இப்படி இருக்கு அங்க வந்து சுவாமிகள்லாம் சர்வீஸ் பண்றாங்கன்னு சொல்றேன் நீங்க யாரோ நேர்ல பாத்தீங்களோ நிறைய பேரு தெரியாது நான் நேர்ல பாத்திருக்கேன் நீங்க எல்லாரும் என்ன நினைக்கிறீங்கன்னு கேட்டா சாமியார் பொய் சொல்ல மாட்டார் நான் சொல்றது உண்மையோ இல்லையோ உங்களுக்கு வந்து நான் பொய் சொல்றேங்கிறேன் பொய் இல்லேன்னு நினைக்கிறீங்க பாருங்க அதுக்கு பேர் நம்பிக்கைன்னு பேர் ஒரு விஷயத்த நாம நேரடியா தெரிஞ்சுட்டு அதுக்கு பேர் அறிவு நீங்க வந்து இப்ப நான் சொல்ற வார்த்தையை கேட்டுக்கிட்டு நீங்க நேர ரிஷிகேசத்துல போய் இந்த சாமியார் சொல்றது உண்மைதானா பாத்துருவோம் அப்படின்னு சொல்லி என் வார்த்தைய நம்பி நீங்க ரிஷிகேசத்துக்கு போய் அந்த பிரம்மபுரிக்கு போய் அந்த தொழுநோயாளிகளுக்கு சுவாமிகள் பண்ற சேவைய நேர்ல பார்த்தா அதுக்கு பேர் நம்பிக்கை இல்லை அறிவா மாறிடுச்சு நம்பிக்கை அறிவாக மாறுகிறது நம்பிக்கை அறிவாக மாறுகிறது நாம் சொன்ன நீங்க போய் பார்த்த போது அப்படி ஒன்னு நிகழ்ச்சியே அங்க இல்லைன்னு வச்சுங்க என்னாகும் நம்பிக்கை போயிடும் என்ன நினைப்பீங்க சாமியார் பொய் சொல்லிருக்கார் உண்மை இல்ல அப்படின்னு உங்களுக்கு நம்பிக்கை போயிடும் ஒன்னு நம்பிக்கை ரெண்டுலையும் நம்பிக்கை போகும் ஒன்னு நம்பிக்கை போய் அறிவு வரும் இல்லாட்டி நம்பிக்கை போயிடும் தன்னம்பிக்கை சொல்லியிருக்கேன் சாஸ்திர நம்பிக்கை குருவினிடத்தில் நம்பிக்கை ஈஸ்வரனிடத்தில் நம்பிக்கை இந்த நம்பிக்கைங்கிற போதே நமக்கு அது முழுமையா தெரியாத விஷயம் தன்னம்பிக்கைங்கிறது வந்து நான் வெற்றி அடைய முடியும் வாழ்க்கையில நான் வெற்றி அடைய முடியும் வெற்றி அடைஞ்சுட்டா நம்பிக்கை கிடையாது வெற்றி அடைந்து விட்டேன் அறிவு வெற்றி அடையலன்னா தன்னம்பிக்கை போயிட போறது அப்பவும் ஜாக்கிரதையா இருக்கணும் இன்னும் இது நல்ல சூட்சமான விஷயமா தான் தோன்றது நம்பிக்கை அறிவாக மாறுகிறது அல்லது நம்பிக்கை போயிடும் ரெண்டுதான் இப்ப இந்த அறிவு பூர்வமான நம்பிக்கை அறிவுபூர்வமான சொல்றேன் நம்பிக்கை அறிவாக மாறுகிறது நம்பிக்கை அறிவாக மாறுகிறது இப்ப பெரியவங்கெல்லாம் சொல்லியிருக்காங்க நீ வந்து நல்லா மந்திர ஜபம் பண்ணு நல்லா தியானம் பண்ணு ஈஸ்வரனை பூஜை பண்ணு உனக்கு மனசுக்கு போய் அந்த பிரம்மபுரியில இருக்கிறவங்களை தெரிஞ்சுக்கணும்னா நீங்க வந்து போகணும் ஒன்னும் பிளேன்ல போகணும் இல்லாட்டி ட்ரெயின்ல போகணும் ஏதாவது ஒரு வாகனத்துல போய் பார்க்கணும் பார்த்தா தான் தெரியும் அது மாதிரி கடவுள் இருக்கிறார் சாஸ்திரத்தில் சொல்லப்பட்டிருப்பதெல்லாம் உண்மை அப்படிங்கறத நீங்க புரிஞ்சுக்கணும்னா உழைக்கணும் ஒழுங்கா பூஜை பண்ணணும் ஜப்பம் பண்ணணும் அதுல சொல்லி இருக்கிறபடி வாழணும் அப்படி வாழ்ந்தா உங்களுக்கு நம்பிக்கை அறிவா மாறிடும் நம்பிக்கையுடையவன் அறிவை பெறுகிறான் கிருஷ்ணர் நம்பிக்கை உடையவன் அறிவை பெறுகிறான் நாம வந்து இப்ப பெரியவங்க எல்லாம் சொன்னாங்க நாங்கள்லாம் நம்பினோம் சின்ன வயசுல இருந்து சொல்லிக்கிட்டே இருந்தாங்க ஒழுங்கா சந்தியாவந்தனம் பண்ணு ஜபம் பண்ணு பாராயணம் பண்ணு படிச்சுண்டே இரு நிச்சயமா உங்களுக்கு எல்லாம் நல்லது நடக்கும் கவலையப்படாத தைரியமா இரு பண்ணிண்டே இரு அப்படின்னாங்க சரி அவங்க சொன்னபடி நமக்கு கிடைக்கும்னு நினைச்சு பண்ணிண்டே இருக்கும் பன்னிண்டே இருக்கு அவங்க சொல்றாங்க எப்ப கிடைக்கிறதோ அது வரைக்கும் பொறுமையா இரு நிறைய பேர் அமைதி அடைஞ்சிருக்காங்க அவங்கள பாரு பிரமாணம் ஆகையினால நீ இத பண்ணிண்டே இருங்கிறாங்க நம்மளும் பண்ண பண்ண நாளாக நாளாக வாழ்க்கையில நம்ம இந்த சாதனைகளை எல்லாம் ஜபதபியானிகள் சாதனை என்ன முந்தி வந்து இப்ப தாக்குறது இல்லை அந்த இன்டென்சிட்டி குறைஞ்சு போயிடுறது அந்த ட்யூரேஷன் குறைஞ்சது இன்டென்சிட்டி டியூரேஷன் ரெக்கவரிங் டைம் சொல்லுவாங்க அந்த துன்பம் நம்மளை தாக்குற அந்த வேகம் குறையறது அந்த துன்பம் வந்து நம்முடைய உள்ளத்துல இருக்கிற நேரம் குறையறது அந்த துன்பத்திலிருந்து நாம மீள நேரம் மிக சீக்கிரம் முடிஞ்சு போயிடுறது இது எவ்வளவு தூரத்துக்கு இதுதான் அடையாளம் நமக்கு வாழ்க்கையில துக்கம் ஆழம் என்ன டெப்து அதனுடைய டியூரேஷன் எவ்வளவு துக்கம் வந்து நம்முடைய மனசுல இருக்கிற டியூரேஷன் எவ்வளவு அதுல நாம மீளத்துக்கு எத்தனை நேரம் ஆகிறது ரெக்கவரிங் டைம் எ நேரம் ஆறு அதை பொறுத்து நாம எவ்வளவு இருக்க இப்ப வந்து முதல்ல ஒரு மாசமா இருக்கும் அப்படி குறையும் ஆறு மாசங்கிறது மூணு மாசம் ஆகும் மூணு ஒரு மாசம் ஒரு மாசம் பதினஞ்சு நாள் ஆகும் அப்புறம் கடைசியில பார்த்தா அரை மணி நேரத்துல போயிடும் அரை மணி நேரம் நாம செயல் புரிய புரிய புரிய நம்பிக்கையை வச்சு நாம பண்ண பண்ண அந்த நம்பிக்கையினுடைய பிரயோஜனம் கிடைச்சாச்சுன்னா நம்பிக்கை இருக்காது அறிவாய் இப்ப நீங்க எல்லாரும் நான் எல்லாம் மனிதன் நம்புறீங்களா அறியறீங்களா அறியோம் நாங்கள் எல்லோரும் மனிதர்கள் என்று நாங்கள் நம்புகிறோம் அப்படியா சொல்றோம் நாங்கள் மனிதர்கள் என்று அறிகிறோம் உலகம் இருக்கிறது என்று அறிகிறோம் கடவுள் இருக்கிறார் என்று ஆழ பொறுத்திருக்கு நல்ல விஷயம் ரொம்ப காலம் கடவுளை பூஜை பண்ணவங்க என்ன சொல்லுவாங்க கடவுளை நான் நம்பல கடவுளை அறியறேம்பாங்க சமீபத்துல சமீபத்துல என்ன நான் திருப்பராயத்துறை மடத்துல சேர்ந்த புதுசுல திருவேடகம் கல்லூரியில சித்வானந்த சுவாமி வந்திருந்தார் இது நடந்த நிகழ்ச்சி சித்பானந்த சுவாமி பையனுக்காக பேசுறதுக்காக உட்கார்ந்து எல்லாரும் உட்கார்ந்திருப்போம் இந்த ஒரு பையன் எழுந்து கேட்டான் சுவாமி சுவாமி விவேகானந்தர் ஸ்ரீராமகிருஷ்ண பரமஹம்ச தேவரிடம் சென்று தாங்கள் கடவுளை பார்த்திருக்கிறீர்களா என்று கேட்டார் சுவாமி ராமகிருஷ்ண பரமஹம்சரோ உன்னை பார்ப்பதை உன்னை ஊனக்கண்களால் பார்ப்பதைப் போல பல மடங்கு ஞான கண்களால் அவரை நான் தெளிவாக பார்க்கிறேன் என்று பதில் கூறினார் சுவாமி நான் அடியனிடம் அடியன் தங்களிடம் கேட்கிறேன் தாங்கள் கடவுளை பார்த்திருக்கிறீர்களா அப்படின்னு கேட்டான் நாங்கள்லாம் இருந்தோம் அந்த இடத்துல சுவாமி என்ன பதில் சொன்னார் தெரியுமா நான் கடவுளை தவிர எதையும் பார்க்கவில்லை கடவுளை தவிர நான் எதையும் பார்க்கவில்லை கடவுளைத்தான் பார்த்து கொண்டிருக்கிறேன் கடவுளை தவிர நான் எதையும் பார்க்கவில்லைன்னு பதில் சொன்னார் அவர் என்ன சும்மாவா சொன்னார் அந்த பதில் வரணும்னு சொன்ன அவர் எவ்வளவு தூரம் எவ்வளவு தூரம் புரிஞ்சுட்டு இருந்திருப்பார் அந்த பதில் வரணும் தம் வாயிலேன்னு சொன்னார் அது கருதி கேட்ட உடனே பதில் வந்தது நான் இறைவனை தவிர எதையும் பார்க்கவில்லை அப்படின்னு சொல்லணும்னா அது அவருடைய மகிமையை காற்று அது அவருக்கு அறிவா நம்பிக்கையா அறிவு ஞானம் அது மகான்கள் கடவுள் இருக்கிறார் என்று சொல்லுவது நம்பிக்கை அல்ல அறிவு நாம அவங்க வார்த்தையை நம்பி நாமளும் ஜபம் தபம் தியானம் சாதனைகளை எல்லாம் பண்றோம் நமக்கு இருப்பது நம்பிக்கை ஆனா நாம சாதனை பண்ணிக்கிட்டே போயிட்டே இருந்தோமான நமக்கு என்ன கிடைக்கும் நமக்கும் அந்த அறிவு கிடைக்கும் நம்பி பண்ணணும் சொல்லி இருக்கு ஒரு ஸ்லோகம் சொல்லுகிறது ஏழு பேர் கிட்ட எவ்வளவு தூரத்துக்கு நம்பிக்கை இருக்கோ அவ்வளவு தூரத்துக்கு நமக்கு நல்ல பலன் கிடைக்கும் சொல்லி இருக்கு மந்த்ரே தீர்த்தே பொரு மந்த்ரே தீர்த்தே மந்த்ரேனா மந்திரம் குரு சொல்லி கொடுக்கிறார் ஓம் நம சிவாயா ஜபம் ஒரு நல்ல முகூர்த்தம் பார்த்து நல்ல நேரம் பார்த்து முறைப்படி அவனுக்கு ஜபம் சொல்லி கொடுக்கிறார் மந்திரத்தை சொல்லி கொடுக்கிறார் இந்த மந்திரத்தை ஜபிப்பாங்க இது உனக்கு சகல கஷேமத்தையும் கொடுக்கும் சொல்றார் டாக்டர்கிட்ட போறோம் அவர் ஏதோ நமக்கு வைத்த வெளிங்குறோம் அவர் ஏதோ மருந்த குடுக்கிறார் டாக்டர் இது வேலை செய்யுமா என்னும் அப்புறம் நம்மள்கிட்ட மாத்திரம் சுவாமி இந்த மந்திரம் நிஜமா வேலை செய்யுமா அப்படின்னா இந்த ஆரம்பத்திலேயே தகரா இருந்தா எப்படி வேலை செய்யும் அதான் நம்பணும் இந்த மந்திரம் வேலை செய்யுமான்னு கேட்டா நீ என்ன நம்பு அந்த நம்ம பக்தியோட குளிக்கிறோம் அப்புறம் வந்து அந்த நடுவில் இருக்கு அது நம்ம வந்து அந்த விட்டுட்டியா நடுவில் இருக்குது குளிச்சுட்டா ஜோசியர் சொல்லி இருக்கார் இருபத்தி ரெண்டு தீர்த்தத்தையும் குளிச்சுட்டு வந்தீங்க சனி போச்சு மந்திரே தீர்த்தே திஜே ஐயரை கூப்பிடுறோம் ஐயரே இந்த ஹோமத்தை பண்ணிடுங்கோ அப்படிங்கிறோம் நமக்கு நடுவுல மந்திரத்தை ஒழுங்கா சொல்லுங்க அப்படின்னு அவர்த சொல்றோம் அவர் ஒழுங்கா சொல்றாரோ இல்லையோ நம்ம நம்பணும் அவ்ளோதான் அவர் சொல்றதெல்லாம் உங்களுக்கு தெரியவா போறது உங்களுக்கு தெரிய போறதில்லை நீங்க நம்பணும் அவ்வளவுதான் எதிர்ப்பதம் சந்தேகம் சம்சயாத்மா வினசிய கிருஷ்ணர் அஜானிய காட்டிலும் நம்பிக்கை இல்லாதவனை காட்டிலும் சந்தேகப்படுற அழிஞ்சு போவான் அவனுக்கு ரெண்டுமே இல்லை இவ்வுலகமும் இல்ல அவ்வுலகும் இந்த நம்பிக்கை வச்சு மந்திரம் தீர்த்தம் போட்டு சொல்ற நம்ம என்ன பண்றோம் இந்த ஜோசியர் சொன்னது சரியான ஒரே நேரம் வைத்தியம் பார்த்தா எப்படி இருக்கும் ஒரே நேரத்தில் டயக்னோஸ் பண்றதுக்கு அலோபதி மருந்து சாப்பிட்றதுக்கு வந்து மருந்து சாப்பிட்றதுக்கு வந்து ஹோமியோபதி அப்புறம் பத்தியத்துக்கு ஏதோ ஆயுர்வேதம் என்னத்தையும் எல்லாமே ஃபாலோ பண்ணினா நேச்சுரோபதி எல்லாத்தையும் ஒரு அவியலாக கலந்து பண்ணா எப்படி இருக்கும் வியாதி கூடினாலும் கூடும் போனாலும் சொல்ல முடியாது நம்ப முடியாது தெய்வஜே பேஷஜே குரவ் குருவினிடத்தில் நம்பிக்கை நமக்கு எவ்வளோ தூரம் நம்பிக்கை இருக்கோ அவ்வளோ தூரத்துக்கு பிரயோஜனம் கிடைக்கும் நம்பிக்கையை வச்சு இந்த நம்பிக்கை என்ன ஆகிறது காலப்போக்கில் நமக்கு அறிவா மாறுறது காலப்போக்கில் அறிவா மாறுகிறது நிச்சயமா மாறும் நீங்க நம்பி செய்யணும் இப்ப நல்லா பாத்து நம்பிக்கை அறிவாக மாறுகிறது நம்பிக்கை வைக்கிற போது அந்த நம்பிக்கை என்னது அறிவுபூர்வமான நம்பிக்கையா மூட நம்பிக்கையா அறிவுபூர்வமான நம்பிக்கையா மூட நம்பிக்கையா நிறைய பேரை பாக்குறோம் அனுபவிச்சிருக்காங்க அல்லது அறிவுபூர்வமான நம்பிக்கை அறிவுபூர்வமான நம்பிக்கை அறிவை தருகிறது அறிவுபூர்வமான நம்பிக்கை பிறகு அறிவை கடவுள் இருக்கிறார் அப்படிங்கறது அறிவுபூர்வமான நம்பிக்கையா மூட நம்பிக்கையா அறிவுபூர்வமான நம்பிக்கை கடவுள் இருக்கிறார் அறிவுபூர்வமான நம்பிக்கையை வைத்துக்கொண்டு நாம விடாம சாதனை எல்லாம் பண்ணினா கடவுள் இருக்கிறாருங்கிற அறிவை நிச்சயமா நாம பெறுவோம் சந்தேகமே கிடையாது கடவுள் இருக்கிறாருங்கிற அறிவை நிச்சயமா நாம பெறுவோம் கடவுள் தான் இருக்கிறாருங்கிற பெறுவோம் ஆனா இதே விஷயத்த கடவுள் இல்லைங்கிற விஷயத்துக்கு பார்ப்போம் கடவுள் இல்லையா அறிவா நம்பிக்கையா கடவுள் இல்லைங்கிறாங்களே கடவுள் இல்லைன்னு சொல்ற கொள்கை அது அறிவா நம்பிக்கையா இல்லேங்கிறது ஒரு அறிவா இருக்குன்னு நிரூபிக்கிறதுக்குதான் அறிவு வேணும் என்ன அறிவு வேண்டி கிடைக்கு இருக்குதான் என்ன புத்தி வேண்டி தெரியுதுக்கு தான் புத்தி வேணும் ஒரு டெக்ஸ்ட் சொல்றேன் நீங்க இங்க இருக்க லைப்ரரிய தெரியாது எனக்கு நியாய குசுமாஞ்சலின்னு ஒரு புக் இருக்கு அதை எழுதினவர் பேர் உதயணாச்சாரியார் அதுல ரெண்டாயிரம் ஸ்லோகம் இருக்கு அவர் வந்து தர்க்க பூர்வமா யுக்தி பூர்வமா லாஜிக்கலா கடவுள் இருக்கார் ஸ்லோகத்துல ரெண்டாயிரம் ஸ்லோகங்கள்ல கடவுள் இருக்கிறார் அப்படிங்கறத நிரூபிக்கிறார் லாஜிக்கலா எக்ஸ்பிளைன் பண்றார் கடைசியில சொல்றார் இவ்வளவு லாஜிக்கலா நான் சொல்லியும் நீ கடவுளை நம்பல அந்த கடவுள் தான் உன்னை காப்பாற்றணுங்கிற ரொம்ப அத்தமான ஒரு டெக்ஸ்ட் அதை படிக்கிறதுக்கு சம்ஸ்கிருத ஜானமும் தர்க்க ஜஞானமும் நிறைய வேணும் அப்படிப்பட்ட ஒரு அற்புதமான புஸ்தகம் இது படிக்கிற சக்தியவே இப்ப மக்கள் இழந்துட்டாங்க மக்களுக்கு வந்து இப்படி சாதாரண நுனிப்பு நுனிப்புள்ளையே இன்னும் நுனிப்புல்லா மேஞ்சு மேஞ்சு அதை சரியா படிக்காததுனால நிறைய விஷயங்கள் ஆழமா படிக்கணுங்கிற ருச்சி கூட இல்லை அதனால நிறைய விஷயங்கள் தெரியாம போயிட்டு இப்படி ஒரு புத்தகம் இருக்குன்னு யாருக்காவது தெரியுமா இப்ப இருக்கிற நம்ம ஊர்ல இருக்கிற பகுத்தறிவு வாதிகள்லாம் உண்மையிலே இவங்க இவங்களுக்கு புத்தியே கிடையாது அவங்களெல்லாம் பாக்கிற போது பழைய நாஸ்திகர்கள் எல்லாம் பாக்குற போது இவங்களுக்கு ஒண்ணுமே கிடையாது ஏன்னா அவங்க கேட்காத கேள்வியா கேட்க போறாங்க ராமாயணத்துல ஜாபாலி பேசாத நாஸ்திகவாதமா ராமத்த ஜாபாலி பேசாத நாஸ்திகவாதமா இப்ப பேச போறாங்க எவ்வளவோ முன்னூத்துக்கும் மேற்பட்ட கேள்விகள்லாம் இருக்கு நாஸ்திக கேள்விகள்லாம் இவங்களுக்கு அந்த கேள்விகள்லாம் ஒண்ணுமே தெரியாது இவர்களுக்கு துவேஷம் எல்லாம் பிராமண துவேஷம் அது வந்து ஏதோ அந்த துவேஷமே தவிர உண்மையிலே இவங்களுக்கு ஈஸ்வரன் விஷயத்துல ஞானமே கிடையாது ஈஸ்வரன் தான் என்ன ஈஸ்வரனை பத்தின சொர்க்க நரகத்தை பத்தின ஞானம் என்ன கிடையவே கிடையாது சும்மா மேல எழுந்த இவங்களும் பேசுறாங்க ரொம்ப ஆழமா அவங்க தெரிஞ்சு பேசுறது இல்லை அப்ப பாருங்க இப்ப நான் இந்த கேள்விக்கு வந்திருக்கேன் இது இடையில இடையில நான் போறது கொஞ்சம் கொஞ்சம் வெளியில இப்ப விஷயத்துக்கு வரேன் கடவுள் இருக்கிறார்ையா அறிவான்னு கேட்டா நம்பிக்கை சொல்லி ஆகணும் வேற வழி கிடையாது அறிவா மாறும் ஒரு காலத்துல நிச்சயமா ஒழுங்கா நம்பி அதுக்குள்ள காரியத்தை பண்ணா அறிவா மாறும் கடவுள் இல்லைங்கிற நம்பிக்கை என்னைக்காவது அறிவா மாறத்துக்கு வாய்ப்பு இருக்கும் வாய்ப்பு இருக்கா இல்ல இதுல இருந்து என்ன தெரியுது கடவுள் இல்லங்கிற நம்பிக்கையும் தப்பு அதுக்கு நான் ஒன்னும் பிரமாணம் இல்லை திருவள்ளுவர் சொல்ற உலகத்தார் உண்டு என்பது வையத்து அழகையா வைக்கப்படும் திருக்குறள் பொருள் என்ன தெரியுமா மகான்கள் பெரியோர்கள் எந்த ஒரு பொருளை இருக்கிறது என்று சொல்லுகிறார்களோ அதை இல்லை என்று எவன் சொல்லுகிறானோ அவனை பேய பார்ப்பது போல பார்த்து ஓடிவிடு வையத்து அழகையா வைக்கப்படும் உலகத்தார் என்பது என்பான் உலகத்துல இருக்கிறவங்கலாம் உலகம்னா பெரியவங்க உலகம் என்பது உயர்ந்த மாட்டு அப்ப இந்த பெரியவங்கெல்லாம் சொல்றாங்க கடவுள் இருக்குன்னு சொல்றாங்க அதை இல்லேன்னு எவனாவது சொன்னா வையத்துன்னா அந்த மகான்களை பின்பற்றுகின்ற மக்கள் அர்த்தம் அந்த மகான்களை பின்பற்றி போகின்ற மக்கள் அவர்களை பேய்க்கு சமமாக கருதணும் அவங்க என்ன பேய பார்த்தா எப்படி பயந்து ஓடுவோமோ அப்படி நாஸ்திகனை பார்த்தா அவன் பக்கத்துல நிக்க கூடாது அவன் நாஸ்திகத்தினுடைய வாசனை பட்டுதுன்னா நமக்கு வந்து கெடுதல் ஏற்படும் அதனால சேராதேன்னு சொல்லிருக்காங்க அவங்கள்ட்ட நல்லவங்களா இருக்கலாம் அதுவேற விஷயம் ஆனா பகவான் ஒருத்தர் இல்லை சர்வேஸ்வரன் ஒருத்தன் கிடையாது அப்படின்னு யாராவது சொன்னா அவங்கள வந்து அழகையா வைக்கப்படும் அழகைனா பேய் அழகைங்கிற வார்த்தைக்கு பேய்னு அர்த்தம் வைக்கப்படும்னா நம்ம பேயை பார்த்தா பயந்து ஓடிடுவோம் இவங்களை பார்த்தாலும் பயந்து ஓடிடணும்னு சொல்றாரு இப்ப திருவள்ளுவர் வந்து ஏன் எப்படி எல்லாம் சொல்றாரு கேட்க கூடாது மனிதன் அமைதியாக வாழ வேண்டும் என்றால் சில கருத்துக்களை கவனமாக புரிந்து கொள்ள வேண்டி இருக்கிறது கடவுள் நம்பிக்கை அப்படிங்கிறது கடவுள் இருக்காருங்கிற ஞானமா மாறப்போது இது நீங்க இந்த லாஜிக்க சரியா புரிஞ்சுங்க நம்பிக்கை அறிவாக மாறும் அல்லது அறிவாக மாறவில்லை என்றால் நம்பிக்கை போகும் அறிவுக்கும் நம்பிக்கைக்கும் வேறானதாக இருப்பது சந்தேகம் சந்தேகம் உள்ளவனுக்கு இந்த உலக வாழ்க்கையிலும் நிம்மதி கிடையாது எந்த உலக வாழ்க்கையிலும் நிம்மதி கிடையாது ஆகையினால ஒரு மனிதன் ரொம்ப பக்தி ஸ்ரத்தையோட நம்பிக்கை கண்ணுக்கு தெரிஞ்ச பொருளை எல்லாம் நம்பி நம்ம என்ன நிம்மதி அடைஞ்சுட்டோமா என்ன நம்ம இந்த உலகத்தை நம்புறோம் இன்னொரு மனிதனை நம்புறோம் இந்த உலகத்தை நம்புறோம் நமக்கு அமைதி கிடைச்சுடுத்தா இல்ல என்ன நம்புறோம் ஒரு பூஜையே இருக்கு அந்த காலத்துல உண்டு அது இப்பவும் செய்யறாங்க சில பேருக்கு நிறைய பேருக்கு இது தெரியாது நான் உங்களுக்கு சொல்றேன் இது எந்த மதத்துல எந்த குரூப்ல இருந்தாலும் இது தெரிஞ்சுக்க வேண்டியது இந்த பிராமணர்கள் வீட்டுல எல்லாம் பூணூல் போட்டா அதுக்கு ஒரு அஞ்சாவது நாள் ஒரு பூஜை உண்டு அந்த பூஜைக்கு இப்ப பழக்கத்துல இருக்கிற பேரு தண்டி நீர்னு பேரு ஆனா உண்மையான பேரு என்ன தெரியுமா அதுக்கு நம்பிக்கை பூஜைன்னு அதுக்கு பேரு நம்பிக்கை பூஜை அதுக்கு ஸ்ரத்தா பூஜான்னு பேர் ஒரு கும்பம் வைப்பாங்க ஒரு கலசம் வைப்பாங்க ஒரு கலசம் வச்சு அதுல வந்து இந்த ஸ்ரத்தா சூக்தம்னு ஒரு சூக்தம் இருக்கு மந்திரம் இருக்கு வேதத்துல அந்த மந்திரத்தை சொல்லி அந்த கலசத்துல ஸ்ரத்தா தேவிய ஆவாகனம் பண்ணுவாங்க ஆவாகனம் பண்ணி அஞ்சாறு பிராமணர்கள் சேர்ந்து அந்த நம்பிக்கையை வளர்க்கறதுக்கான மந்திரத்தை சொல்லுவாங்க நம்பிக்கை வளர்ப்பு சொல்ற போதே தெரியறது நம்பிக்கை வராது நம்பு அப்படின்னு சொன்னாலே லேசில யாரும் நம்ப மாட்டாங்க நம்ப கூடாததெல்லாம் நம்புவாங்க நம்ப வேண்டியத நம்ப மாட்டாங்க எதை நம்பினா நமக்கு நல்லது இல்லையோ அதெல்லாம் நம்புவாங்க ஜனங்கள் எதை நம்பினா நல்லது ஏற்படுமோ அத நம்ப மாட்டாங்க நல்ல விஷயங்கள்ல நம்பிக்கை அபிஷேகம் பண்ணி அதுக்கப்புறம் அவனுக்கு புது வஸ்திரம் எல்லாம் கொடுத்து பிராமணர்கள்லாம் அவனுக்கு ஆசீர்வாதம் பண்ணுவாங்க இவனுக்கு சாஸ்திரத்தில் நம்பிக்கை உண்டாகட்டும் இவன் வசிஷ்டரை போல வாழட்டும் காசியப்ப மகரிஷியை போல இருக்கட்டும் இவன் பராசர மகரிஷியை போல இருக்கட்டும் ஏதோ பேருக்கு பண்ணிட்டு இருக்காங்க அந்த மாதிரி சொல்லி ஆசீர்வாதம் பண்ணுவாங்க அதுக்கப்புறம் அவன் சாஸ்திரத்தை படிப்பான் படிக்க படிக்க அவன் நம்பிக்கையின் சிகரமா ஆயிட்டு இருப்பான் அவனுக்கு நம்பிக்கை நம்பிக்கை அறிவா மாறி ஒரு ஒரு விஷயத்தையும் நம்புவான் அதுக்குள்ள சாதனத்தை பண்ணுவான் அறிவான் இன்னொரு விஷயத்தை நம்புவான் அதுக்குள்ள சாதனத்தை பண்ணுவான் அறிவு பெறுவான் இப்படியே அறிவை பெற்றுக் கொண்டே போய் அறிவு மயமா ஆயிடுவான் இந்த பூஜை எல்லாம் பண்ணுவாங்க அது ஒரு மந்திரமே இருக்கு அதை சொல்றேன் கேளுங்க அதுல ஒரு வார்த்தை வர்றது நம்பிக்கை நாம் விரும்பும் நல்லனவற்றையெல்லாம் நமக்கு வழங்கும் தாய் என்ன அழகான வார்த்தை பாருங்க நம்பிக்கை நாம் விரும்புகின்ற நல்லனவற்றை எல்லாம் நமக்கு நல்கும் தாய்ய மாதரம் அது ஒரு நல்ல மந்திர வேணாம் சொல்றேன் கேளுங்காவிந்தே ஹவிஹி ஸ்ரத்தானா நம்பிக்கை பெரியவங்க சொல்ற வார்த்தை பொய் இல்லேன்னு அர்த்தம் சங்கராச்சாரியார் சத்தியத்துக்கு அர்த்தம் சொல்றாக்கத்தினிடத்திலும் அந்த சாஸ்திரத்தை உபதேசிக்கின்ற குருவினிடத்திலும் அவர்கள் சொல்லுவது பொய் கிடையாது உண்மைதான் என்கின்ற எண்ணத்துக்கு ஸ்ரத்தை என்று பெயர் शास्त्रस्य, गुरु சாஸ்திர குரு வாக்கிய சத்திய புத்தி அவதாரணா கதிதா பெரியோர்களால் அதுவே என்று சொல்லப்பட்டிருக்கு உபலப்யத்தே எதனால நாம வாழ்க்கையில வந்து ஆனந்தத்தை அடைய முடியுமோ அந்த நம்பிக்கைன்னு சொல்லி இருக்கு விவேக சூடாமணில இப்ப இந்தா சூப்பரம் இருக்கு இந்த நம்பிக்கைய பத்தி நாம் அடிக்கடி நினைச்சுக்கணும் எனக்கு நம்பிக்கையை கொடு முதல்ல நான் இந்த வார்த்தைகளை எல்லாம் நான் நம்பணும் பெரியவங்க சொல்லி இருக்கிற வார்த்தையெல்லாம் நான் வந்து சந்தேகப்படாம அவங்க சொல்லி நல்லது எனக்கு நல்லதுக்காகத்தான் சொல்லியிருக்காங்க சொல்லி நான் அத நல்லா நம்பணும் எனக்கு நம்பிக்கை நல்லா வர்றதுக்கு எனக்கு அனுகிரகம் பண்ணு பகவானே அப்படின்னு பிரார்த்தனை கிருஷ்ணர் நிறைய சொல்லியிருக்கோ யாம் யாம் தனும் ஸ்ரத்தையா அர்ச்சித்தும் இச்சதி தஸ்ய தஸ்யாச்சலாம் ஸ்ரத்தாம் தாமேவ விததாம் அகம் யார் யார் எந்தெந்த வடிவில் என்னை நம்பிக்கையோடு வழிபடுகிறார்களோ அவரவர்களுக்கு நான் அந்தந்த வடிவிலே அவர்களுக்கு பலனை வழங்கி அவர்களுடைய நம்பிக்கையை கூட்டுகிறேன் ஆஹ் இந்த நம்பிக்கையை வந்து நீங்க கடவுள்கிட்ட கேட்கணும் கோயில்ல போய் எனக்கு பணம் கொடு அதை குடுதலாம் கேக்கிறத காட்டலும் அதை கேட்க வேண்டாம் சொல்ல கேளுங்க வேற ஆட்டை போய் கேட்க முடியும் கடவுள்கிட்ட தான் கேட்க முடியும் அதனால கடவுள்கிட்ட கேளுங்க ஆனால் அதை காட்டிலும் ஒன்று கேளுங்க எனக்கு நல்ல நம்பிக்கையை கொடு பெரியவங்க சொல்லி இருக்கிற வார்த்தையில கொடு திருக்குறள் கருத்துக்கள்ல நம்பிக்கையை கொடு நல்ல நல்ல நூல்களில் எனக்கு நம்பிக்கையை கொடு அப்படின்னு பெரியவங்க சொல்ற வார்த்தையில நம்பிக்கையை கொடு அப்படின்னு பகவான்கிட்ட கேட்கலாம் ஆனால் இந்த சூத்த மந்திரத்தை சொல்றேன் ரொம்ப அத்தமான மந்திரம் ஸ்ரத்தையினாலதான் அக்னி நன்றாக எரியா அப்படியே வரிசையாக சொல்லிட்டு போறது ஷையா விந்த ஷ் பகசிய மூர் வச்சேதமீ பிரிச் திய் திசேஷு யஜ்வசு இடம் மகுதித்திருதி யேவரேஷ் முகிரேஷுக்கு நம்பிக்கை அசுரனுக்கு நம்பி முக்கிவசு காலீலே மத்ரோரிக்கே மிம் பரி ஸ் சூரிய நமச்சி ப ஸ்ரத்தா தேவா நதி வஸ்தே ஸ்ரத்தா விஸ்வமிதம் ஜெகத் ஸ்ரத்தாங்க மாதரம் ரொம்ப அற்புதமான மந்திரம் நம்பிக்கைங்கிறது ஒரு முக்கியமான விஷயம் இதுதான் நம்ம நிம்மதியா வாழ்ற வாழ்க்கைக்கு அஸ்திவாரம் எதை நம்பணும்னு புத்திபூர்வமா நம்பணும் எதை நம்பினா நமக்கு நன்மை ஏற்படும் தெரிஞ்சு நம்பணும் அறகுறையா நம்ப கூடாது டாக்ட போய் டாக்டர் சொல்ற போது அறகுறையா நம்பினா என்ன சொன்ன மாதிரி டாக்டர் என்ன சொன்னார் மாத்திரை சாப்பிட சொன்னார் மாத்திரை வாங்கிக்கிட்டா வாங்கினேன் அப்படின்னு நம்பிக்கை டாக்டர் வந்து நம்பித்தான் பண்ணி ஆகணும் இல்லையா என்ன ஆச்சு நம்பறீங்க அனுபவம் நாங்க ாங்க எல்லாரும் புண்ணியமாவது கிடைச்சிருக்கும் ஏதாவது கிடைச்சுதா ஒண்ணும் அப்ப நம்ப வேண்டியத நம்பித்தான் ஆகணும் அதுக்கு உழைக்கணும் பிரயோஜனம் நான் என்ன சொல்ல விரும்புறேன் சொன்ன நம்முடைய முன்னோர்கள் சாஸ்திரத்துல பரிபூர்ண நம்பிக்கை வச்சாங்க அதுதான் அஸ்திவாரமே இந்த நிம்மதியான வாழ்க்கைக்கு நம்முடைய மத நூல்களில் நாம் வைக்கின்ற ஆழமான நம்பிக்கை இப்ப பாருங்களேன் மத்த மதத்துக்காரங்க கூட என்ன போடுறாங்க எங்களுடைய கடவுளை விஸ்வாசியுங்கள் விஸ்வாசியுங்கள் அவர் மீது விஸ்வாசியுங்கள் நீங்க டிவியில பாத்துருக்கலாமே எனக்கும் பேச தெரியாத என்ன கஷ்டமேடு அந்த யாருக்கெல்லாம் முழங்கால் வழி இருக்கிறதோ அவர்களுக்கெல்லாம் முழங்கால் வழி போக்கிவிடு யாருக்கெல்லாம் குடும்பத்திலே கல்யாணம் ஆகாமல் இருக்கிறதோ அவர்களுக்கெல்லாம் கல்யாணத்தை செய்து விடுது டிவியில பார்த்து நானும் ஒரு நாள் பார்த்தேன் எப்படி எனக்கு சொல்ல தெரியும் நானும் பார்த்தேன் இது வந்து அப்பாவோம் அவர் மீது நீர் இறங்குங்கிறான் இறங்குங்கிறான் என்ன அவ்வளவு கஷ்டமா கடவுள் இறங்குறதுக்கு சொன்னா வரமாட்டாரா பகவானே நீ அவர் மேல இறங்கி கருணை பண்ணுமே அப்படின்னு சொன்னா கேட்க மாட்டாரா இந்த அது என்ன அவன் கேட்கிறவனுக்கு புரியணும் அதுக்காக அதனால இப்ப நான் வந்து சொல்றேன் யாரோ வர்றாங்க நமஸ்காரம் பண்றாங்க சுவாமி துன்பம் தாங்க முடியல சுவாமி அப்படின்னு சொல்றாங்க நான் உடனே விபூதி வச்சு எல்லாம் சரியா போயிடும் பகவான் இருக்கார் நிச்சயமா உங்களுக்கு அப்பாத்துவார் கவலைப்படாது அப்படின்னு நான் சொல்றதுக்கு பதிலா நீங்க வாங்க அப்படின்னு சொல்லி ஏதோ ஒரு நேரம் தொடது அதுக்காக வச்சுக்கிறது ஒரு மயில் பீலி மாதிரி இறங்கும் இதுக்கு நான் பேர் என்ன தெரியுமா வச்சிருக்கேன் இமோஷனல் பிளாக்மெயில் ஜனங்களுக்கு எல்லாம் பாவம் எதையாவது எத்த பித்தம் தெரியும் இருக்கு வருட்டார் அதனால இதுக்குமே ஒரு ஆர்கனைசேஷன் இருக்கு அந்த ஆர்கனைசேஷன் வருவாங்க வீட்டுல பாத்தீங்களா எங்க கடவுள் உங்கள்ட்ட அனுப்பிச்சார் உங்க கஷ்டத்தை எங்க கடவுள் எங்கள்ட்ட சொன்னார் உங்களுக்காக உங்களுக்காக உங்களுக்காக நான் பிரார்த்தனை பண்ண போகிறேன் அப்படின்னு சொல்லி கொஞ்ச நாள் கழிச்சு கடைசியில என்னென்ன உங்க வீபூதியை அழிச்சு உங்க நாமத்தை எடுத்து உங்க பொட்டு அழிச்சு உங்க வீட்டில் இருக்கிற சுவாமி படம் எல்லாம் பிசாச்சுன்னு சொல்லி அந்த பிசாச்சு படத்தை எல்லாம் வெளியில தள்ளிப்பிட்டு அப்புறம் கடைசியில என்னென்னா ஞாயிற்றுக்கிழமை ஞாயிற்றுக்கிழமை புஸ்தூ கோயிருக்க வேண்டிதான் அது முதல்ல உங்களுக்கு என்ன கஷ்டமோ அதுக்கு வேண்டி அவர் செஞ்சுடுவார் அப்புறம் வசூல் பண்ணிப்பார் சொன்னார் ஒருத்தர் சொன்னார் கொஞ்ச நேரம் ஆகும் இது வந்து இதுக்காக சொல்லல இன்னமும் இப்போ நம்முடைய சுவாமிய விசேஷமா பேசட்டும் நமக்குன்னு தோஷம் இல்லை நம்ம சுவாமிய பேய் பிசாச்சுன்னு சொன்னா நம்ம என்ன பண்றதுல இப்ப எங்கிட்ட வந்து நம்ம எல்லாம் கூட ஒரு அழவா அழவா கண்டனம் பண்றோம் அவங்க அப்படி எல்லாம் பண்றது இல்ல இப்ப சமீபத்துல வந்து நான் ஒரு கல்லூரிக்கு போனேன் இங்க நான் சிவகாசியில கல்லூரிக்கு போன போது அந்த கல்லூரியில ஒரு பொண்ணு ஒரு கேள்வி கேட்டுது சுவாமி நம்ம சாமியெல்லாம் நான் ரொம்ப பக்தியா கும்பிடுவேன் சுவாமி நம்ம சாமினா எனக்கு ரொம்ப பிடிக்கும் பிள்ளையாருனா ரொம்ப பிடிக்கும் முருகன்னா பிடிக்கும் சிவபெருமானா பிடிக்கும் நான் ரொம்ப பக்தியோட கும்பிடுவேன் சாமி தினம் காலம்பரை கும்பிடுவேன் மத்தியானம் கும்பிடுவேன் சாயங்காலம் கும்பிடுவேன் சுவாமி நம்ம சாமியை பார்த்து பிசாச்சு பேய் பூதம்ங்கிறாங்க சாமி அவங்களுக்கு என்ன பதில் சொல்றது சாமி அப்படின்னு கேட்டா நான் சொன்னேன் அவங்களெல்லாம் இக்னோர் பண்ணிடுமா அவங்களுக்கு ஒன்னும் சரியா தெரியல ஏதோ தெரியாம சொல்றாங்க ஜஸ்ட் இக்னோர் இட்டுன்னு அவர் சொன்னா நான் இக்னோர் பண்ணிடுவேன் எனக்கே அரிச்சல் வந்து அப்புறம் நான் சொன்னேன் நம்ம மதத்து படி நல்லா கேட்டுங்க நம்ம மதத்தின் கொள்கைப்படி செத்து போய் ஒரு ஆள் பொழைச்சு வந்தா அவர்தான் பிசாச்சு புரியுதா புரியதோ கொஞ்ச நேரம் ஆகும் புரிஞ்சு சிரிக்கிறீங்களோ புரியாமத்து ரொம்ப இது வந்து நம்மளை ப்ரொடெக்ட் பண்றதுக்காக சொல்ற பதில் நம்ம அவங்களை இன்னொருத்தர இரிடேட் பண்ணணும் நாம சொல்ற பதில் இதுதான் இது புரியுறது இல்லையா யார் செத்து போய் மூணாவது நாள் வந்தார் தெரியும் நாள் கல்லறையிலிருந்து புத்தி இருக்கு ஆகையினால உங்களுக்கு தான் பேச தெரியும் நினைச்சுட்டு பேசினா நமக்கு அதுக்கு மேல பேச தெரியுமே இந்த தேசத்தை மாதிரி தர்க்கத்தை யாரு உண்டு பண்ணிருக்கா எங்கேயுமே எங்கேயுமே கிடையாது இருக்கட்டும் நம்முடைய முன்னோர்கள் அறிவுபூர்வமான நம்பிக்கை உடையவர்களாக இருந்தார்கள் இந்த கருத்தை நான் இப்ப பூர்த்தி பண்ண போறேன் இந்த நம்பிக்கை ஆழமா பேசணும்னு ஆசைப்பட்டேன் அதுக்காகத்தான் இவ்வளவு நேரம் நம்பிக்கையை பத்தி பேச நம்பிக்கையை பத்தி நான் பேசினதெல்லாம் புரிஞ்சுறேன் அதுவும் நம்புறேன் நீங்கெல்லாம் ஒரு நாளைக்கு நன்றாக புரிஞ்சு கொண்டிருக்கிறீர்கள் நான் அறிகிறேன்னு கூட சொல்றதை காட்டல நம்புறேன் வீண் போகும் இந்த நம்பிக்கையின் அடிப்படையில் வேதத்திலே இன்னொரு சூக்தன் சொல்றது ரிஷிகள்லாம் கஷ்டப்பட்டு இந்த உண்மையை தெரிஞ்சுகிட்டு இருக்காங்கன்னு சொல்றது ரொம்ப கஷ்டப்பட்டு இந்த உண்மையை ஒர்க் பண்ணி தெரிஞ்சு நீண்ட நாள் ஜபம் பண்ணிவிஷயிருக்காங்க அவங்களுக்கு எவ்வளவு நன்றி சொன்னாலும் தகும் அவங்க தாங்களே இன்பமா இருந்துட்டு போயிருக்கலாம் இல்லையா நான் பெற்ற இன்பம் பெருகை வையகம் அப்படின்னு சொல்லி நமக்கு நல்ல நல்ல புஸ்தகங்களை எல்லாம் கொடுத்துட்டு போயிருக்காங்க நிறைமொழி மாந்தர் பெருமை இந்த மறை மொழிகளிலே விளங்கி விளங்கி கொண்டு இருக்கிறது வச்சுட்டோம் சரி நம்பிக்கை வச்சதுக்கு பிறகு அந்த என்ன சொல்றதுன்னு சாஸ்திரம் சொல்றது அப்பா நீ உனக்கு புத்தி சக்தி கம்மி தான் நான் சர்வஜனா இருக்கேன் சாஸ்திரம் சர்வஜன் சர்வஜனாகிய சாஸ்திரம் வந்து எல்லா விஷயங்களையும் பத்தி தெரிஞ்சுட்டு அந்த சாஸ்திரம் சொல்றது உனக்கு கிடைச்சிருக்கிற மனுஷிய ஜென்மா இருக்கே இது ரொம்ப அபூர்வமாப்பா இப்ப நான் பேச போறது மனுஷன்ம மகிமை மனுஷிய ஜென்ம மகிமை மனித பிறவியின் மாண்பு இப்ப சாஸ்திரத்துல நம்ம நம்பிக்கை வச்சுட்டோம் கேக்குறோம் சாஸ்திரம் என்ன சொல்றது சுவாமி அப்படின்னு கேட்டா நம்புறோம் சுவாமி சந்தேகமே இல்லை உங்களுக்கு எங்களுக்கு நம்பிக்கை வருமோ வரவாதான்னு நீங்க யோசிக்கவே வேண்டாம் என்ன சொல்றது முதல் மானிட பிறவிதான் யாதினும் அரிது அரிது கான் ஜூ நாம் நரஜன்ம அரிது அரிது மானிடராய் பிரத்தல் அரிது இது மாதிரி நிறைய பாடல்கள் எல்லாம் மனுஷ ஜஜன்மா கிடைாதுன்னுறது ரொம்பிருக்கு இந்த மனித பிறவி மிகவும் அபூர்வமானது நமக்கு ரொம்ப அற்புதமான வாய்ப்புன்னு சொல்லியிருக்கு எப்படி இந்த மனித பிறவி உயர்ந்ததுன்னு நமக்கு புரியணும்னு சொன்னா நமக்கு ரொம்ப முக்கியமாக தெரிஞ்சிருக்க வேண்டிய மற்றொரு விஷயம் மறுபிறவி கொள்கை நம்ம சாஸ்திரத்தில் இந்த மறுபிறவி கொள்கைங்கிறது ரொம்ப முக்கியம் நிறைய பேருக்கு அது திருவள்ளுவர் நிறைய சொல்ற ஒரு தான் கற்ற கல்வி எழுமையும் ஏமாப்பிடைத்து அதுக்கு ரொம்ப கஷ்டப்பட்டு பகுத்தறிவுவாதிகள் விளக்கத்தை கஷ்டப்பட்டு சொல்றாங்க பிறவி பெருங்கடல் இந்த மாதிரி பிறப்புங்கிறத பத்தி நம்முடைய சாஸ்திரங்கள் மதநூல்கள் எல்லாம் சொல்லும் பொழுது புல்லாகி பூடாய் புழுவாய் மரமாகி பல்விருகமாகி பறவையாய் பாம்பாகி கல்லாய் மனிதராய் கல்லா மனிதராய் பேயாய் கணங்களாய் வல்லசுராகி முனிவராய் தேவராய் செல்லான் என்ற இத்தாவர ஜங்கமத்துள் எல்லா பிறப்பும் பிறந்து இழைத்தேன் அப்போ மாணிக்க வாசகர் பொய்யா சொல்ற பெரியவங்க பொய்யா சொல்லுவாங்க இத்தனை பிறவி நான் எடுத்திருக்கேன் இது அதிசயோக்தி தான் மிகைப்படுத்தி சொல்ற மாதிரிதான் தோணும் ஆனா எழு கடல் மணலை அளவிடின் அதிகம் எனது இடர் பிறவி அவதாரம் திருமூலர் சொல்றார் பெருதற்கரிய பிறவியை பெற்றும் வார்த்தற்கு பெற்றும்ார்த்த பிறவியை பெற்றும் பெருதற்கு அரிய பிரானி பேணாதார் அரிய பிராணிகள் எல்லாம் இழந்தாரே நமக்கு இந்த ஜென்மா மாத்திரம் இப்ப இல்ல உறங்குவது போலும் சாக்காடு போலும் உயிர்ப்பு மறுபிறவி கொள்கைக்கு இதை ஆதாரமான குரல் என்ன வேணும் உறங்குவது போலும் சாக்காடு உறங்கி விழிப்பது போலும் உயிர்ப்பு அது மாதிரி நமக்கு எத்தனை பிறவி வந்ததோ தெரியாது அன்னை எத்தனை எத்தனை அன்னையோ அப்பன் எத்தனை எத்தனை அப்பனோ முன்னை எத்தனை ஜென்மோ பின்னம் எத்தனை எத்தனை பிறவியோ ஈஷா அதனால நமக்கு எத்தனை ஜென்மா வந்துட்டு போச்சுன்னு தெரியாது அனந்த கோட்டி ஜென்ம அநேக ஜென்ம சம்பிராப்தகா அதனால இதுக்கு முன்னாடி எத்தனையோ தடவை பிறந்திருக்கும் இதுக்கு முன்னாடி எத்தனையோ தடவை இறந்திருக்கும் இனி எத்தனை பிறவி வருமோ தெரியாது இப்பிறவி தப்பினால் எப்பிறவி வாய்க்குமோ நம்ம எல்லாரும் என்ன நினைச்சுட்டு இருக்கோம்னா இந்த பிறவியே பரமசாஸ்வதம் இப்போ நம்ம போட்டிருக்கிற ட்ரெஸ் இருக்கு இது இன்னைக்கு போட்டிருக்கோம் காலம் மத்தியம் சாயங்காலம் போட்டிருக்கோம் நாளைக்கு காலம் போட்டிருக்கோம் வர்ற போது ஒரு ட்ரெஸ் போட்டுன்னு வருவீங்க வீட்டுக்கு போட ட்ரெஸ்ஸை மாத்திடுவீங்க இப்ப டிரெஸ் சேஞ்ச் பண்றதுங்கிறது சர்வசாதாரணம் அது மாதிரி இந்த இந்த டிரெஸ் மாதிரிதான் உடம்பும் நேற்றுக்குதானே சொன்னேன் நேற்றுக்கும் நேற்றுக்கு சொன்னேன் உடலுக்கு உடை ஆடை உயிருக்கு உடல் ஆடை உடலுக்கு உடை ஆடை உயிருக்கு உடல் ஆடை ஜீவன் எத்தனையோ ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணி திரும்பவும் ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி பெரியவங்க சொல்லிருக்காங்க மனித பிறவி நமக்கு பல முறை கிடைத்திருக்கிறது மீண்டும் ஒரு முறை நமக்கு மனித பிறவி கொடுக்கப்பட்டிருக்கிறது இதுக்கு முன்னாடி எத்தனையோ தடவை மனித பிறவி எடுத்திருக்கோம் அந்த மனித பிறவியில நாம செஞ்ச புண்ணியம் தான் மறுபடியும் நமக்கு மனித பிறவி ஒண்ணு கிடைச்சிருக்கு மனுஷன் புண்ணிய பாபத்தை செய்யற ஜென்மா புண்ணிய பாபத்தை அனுபவிக்கிற ஜென்மா மனித பிறவிய தவிர மற்ற பிறவிகள் எல்லாம் புண்ணிய பாபத்தை அனுபவிக்கிறதோடு சரி புண்ணியபாத்தை செய்ய முடியாது புதுசா புண்ணிய பாபத்தை மற்ற பிறவியில செய்ய முடியாது மனித பிறவிதான் புண்ணிய பாபத்தை செய்யறதுக்கும் முடியும் புண்ணிய பாபத்தோட பலனை அனுபவிக்கிற ஜென்மாவும் அதனால இதுக்கு வந்து கர்ம ஜென்மா பிளஸ் போக ஜென்மா நமக்கு ஆனா மற்ற ஜென்மாலாம் கேவல போக ஜென்மா அது வெறும் புண்ணிய பாபத்தை அனுபவிக்கிறதோட சரி நம்மதான் புதுசு புதுசா புண்ணிய பாபத்தை பண்ணிக்கிட்டே இருக்கும் ால இந்த ஜென்மா திரும்பவும் அபூர்வமா நமக்கு கிடைச்சிருக்கு ரொம்ப கருணாமூர்த்தி நாம பண்ணின புண்ணியத்தை எல்லாம் மனசுல வச்சுண்டு நமக்கு மறுபடியும் இத கொடுத்திருக்கார் அதனாலதான் சொன்னாங்க வாய்த்ததோர் நுந்தமக்கு இப்பிறவி இதை இதை மதித்திடும் இன்னர் வாய்த்ததோர் நுந்தமக்கு இப்பிறவி இதனை மதித்திடுமின் நீங்கி திருவகவல் திருவாசகத்தில் என்ன சொல்லுவார் உணவாக இருந்து தந்தை இடத்துல வந்து அந்த பிந்து ரூபமாக இருந்து அப்புறம் தாயின் இடத்துல கருவாகி பிறந்து வளர்ந்து இந்த வளர்ந்த பிறகு படித்து கல்வி என்னும் பல்கடல் பிழைத்தும் செல்வம் என்னும் அல்லலில் பிழைத்தும் பிழைத்தும் செல்வம் என்னும் அல்லலில் பிழைத்தும் நாம் ஏழையாயிருந்து தப்பிச்சேங்கிறார் இத்தனையும் தப்பிச்சு தெய்வம் என்பதோர் சித்தம் உண்டாகி அப்படின்பர் தெய்வம் என்பதோர் சித்தம் உண்டாகி நீங்க படிச்சு பாருங்க ரொம்ப அற்புதமான போர்ஷன் அது அதாவது எப்படியெல்லாம் மனிதனுடைய வாழ்க்கை பரிணமிக்கிறதுன்னு சொல்றார் மனிதனுடைய வாழ்க்கை நம்ம வந்து இந்த டார்வின் தியரி அக்சப்ட் பண்றது இல்லை இந்த எவல்யூஷன் தியரி சொல்றாங்களே வந்து குரங்குல இருந்து மனுஷன் வந்தான் அது ரொம்ப உண்மைதான் டார் இல்லேன்னா நம்மளை பார்த்தாலே தெரியுது ஆகையினால குரங்குல இருந்து மனுஷன் வந்தான் பன்றியிலிருந்து வந்தான் அப்படின்னு எவல்யூஷன் தியரி எல்லாம் நம்ம எவல்யூஷன் தீரி வந்து ஒத்துக்கிறது இல்லை பிறந்திருக்கோன்னு சொல்றோம் வாக்கியத்தின் படி நமக்கு நிறைய பிறவிகள் வந்துட்டு போயிருக்கு மறுபடியும் ஒரு வாய்ப்பு திரும்ப கொடுக்கப்பட்டிருக்கு இதாது சந்தனக்கட்டைய போய் யாராவது விறகடுப்புல போடுவானா சந்தனக்கட்டையில அழகான சிற்பம் பண்ணுவான் சந்தனக்கட்டையில அழகான சிற்பம் பண்ணுவான் சந்தனக்கட்டைய அரைச்சு சந்தனத்தை உடம்புல பூசிப்பான் அதை விட்டு விட்டு போய் யாராவது வெந்நீர் அடுப்புல போடுவானோ அது மாதிரி நிறைய பேர் பண்ணிட்டு இருக்கும் சந்தன காஷ்டம் இந்தனம் குருத்தே சந்தனக்கட்டைய போயி விறகு கட்டையாக்கிட்டு இருக்காங்க நிறைய பேர் அது மாதிரி மனித பிறவிய வீணாக்கிறதுக்கு சமானம் சந்தனக்கட்டைய போய் எப்படி விறகடுப்புல போட்டு எரிச்சா அது எப்படி முட்டாள் டிவி பார்த்து அரட்டை அடிச்சு புடவை கடைக்கு போய் புடவைய பத்தி விசாரம் பண்ணி இல்லாட்டி பாலிட்டிக்ஸ் பேசி இப்படியே நேரத்தை வீணாக்கி கண்ணை துயின்றவமே காலத்தை போக்கி விண்ணுக்கு ஒரு மருந்தை மறந்து வேத விழுப்பொருளை மறந்து கண்ணுக்கு இனியானை மறந்து பாடியிருக்காங்களே கண்ணை துயின்றவமே காலத்தை போக்காதே வெண்ணுக்கு ஒரு மருந்தே வெண்ணுக்கு ஒரு மருந்தை வேத விழுப்பொருளை கண்ணுக்கு இனியானை பாடி கசிந்து உள்ளம் உருகை ஆமாட்டோம் திருவம்பாவை பாடுறோம் சொல்ற ஓலமிடனும் உணராய் உணராய்கான் இப்படி சத்தம் போடனே உனக்கு காது கேட்கலையாங்கிறார் மாணிக்க வாசகர் ஓலமிடினும் உணராய் உணராய்கான் ஏலக்குழலி பரிசேலோர் எம்பாவாய் நான் வந்து வீட்டு வாசல்ல உன்னை கத்தி எழுப்போ எழுப்பு எழுப்புறேன் நீ எந்த மாட்டேங்கிற சீலமும் பாடி சிவனே சிவனே என்று ஓலமிடனும் உணராய் உணராய்கான் எவ்வளவோ சத்தம் போட்டு கூப்பிடுறேன் இன்னும் தூங்கிட்டு இருக்கியே அறியாமைங்கிற உறக்கத்துல இப்படி நம்மளை எழுப்புறாங்க நல்ல விஷயத்தை நாடி செல்லுங்கள்னு சொல்லி என்னை யார ஊர்ல எவனாலும் மதிக்கிறானா பைசா இருந்தா மதிப்பான் பைசா இல்லன்னா மதிக்க மாட்டான் அட்லீஸ்ட் படிப்பாவது இருக்கணும் அதுவும் இல்லை என்னை யாரு மதிப்பாதி முட்டாள்தனம் மதிக்கலன்னு சொன்னா பத்து பேர் மதிக்கிறது தெரியாது ரெண்டு பேர் மதிக்காததான் உறுத்தின் இருக்கும் ஆகையினால இது அறியாமை முட்டாள்தனம் அதுக்கே நாம அடிமையாகணும் என்னைக்குமே உலகத்துல நம்மளை நம்புறவங்க புத்திசாலித்தனமா இருக்கணும் எவ்வளவு பெரிய உயர்ந்த நிலைக்கு போனாலும் சரி நம்மளை நம்பாதவர்கள் நம்மை மதிக்காதவர்கள் இருக்கத்தான் இருப்பார்கள் அது இருக்கத்தான் இருக்கும் கடவுளையே நம்பாத போது நம்ம எம்மாத்திரம் சர்வேஸ்வரனையே நம்பலேங்கிற போது நாமெல்லாம் சுண்டக்கா சுண்டக்கா கூட கிடையாது அமீபா விட சின்ன ஆட்கள் சாதாரண புழு மாதிரி நம்பினார் கடவுளை நம்பினோர் கைவிடப்படார் நான் இப்ப சொல்றேன் ஆனால் நம்மளை நாம நம்ப வேண்டாமா அதுக்கு பேர் தான் தன்னம்பிக்கை பேர் நான் வந்து நிச்சயமா நிம்மதியா இருப்பேன் பெரியவங்க சொன்ன வழியில போவேன் அவங்க எந்த வழியை காட்டி கொடுத்துருக்காங்களோ அதே வழியில நான் போயிடுவேன் எனக்கு ஒண்ணு கஷ்டமே கிடையாது அதுதான் தன்னம்பிக்கை தன்னம்பிக்கை வந்து முட்டாள்தனமா நானே ஒரு வழியை கண்டுபிடிக்கிறேன்னா மாட்டிப்போம் நானே ஒரு புதிய பாதையை கண்டுபிடிக்க போகிறேன் என் பாதையின் பின்னே ஏராளமான பேர் வருவார்கள் சுண்டு விரல அசைச்சா எல்லாம் நடக்கும் ஆலையை காண மாட்டான் கொஞ்ச நாள்ல நம்ப முடியாது ஆனா இந்த பெரியவங்க சொன்ன பாதையில நான் போறேன்னு சொன்னா அவனை நம்பி நாம பின்னாடி போகலாம் ஒரு டாக்டர் ஊருக்கு வராருன்னு வச்சுங்க ஒரு புது டாக்டர் வர்றார் அவர் சொல்றார் நான் வந்து ஆஸ்பத்திரியில் போய் படிக்கவே இல்லை நான் எங்கேயுமே எந்த கோர்ஸும் அட்டன் பண்ணவே இல்லை ஆனா நான் வந்து நல்லா வைத்தியம் பண்ணுவேன்னா நமக்கு சந்தேகமா இருக்கும் இருக்கணும் இல்லைன்னா நமக்கு தலையில தகராறுன்னு அர்த்தம் அவரு ஏற்கனவே ஒரு டாக்டர் வந்து பிராக்டிஸ் பண்ணிருக்கணும் டாக்டர் பிராக்டிஸ் பண்ண டாக்டரே தகராறா இருக்கிற போது இன்னும் ஒண்ணுமே தெரியாத புது டாக்டரா இருந்தா என்ன கதியா இருக்கிறது ஜாகிரதையா இருக்கணும் அந்த வழியில போயிருக்காங்க ரொம்ப கஷ்டப்படுறேன் தாங்க முடியல துர்வார சம்சாரதி தப்தம் தோதூயமானம் துரதிருஷ்டவா பீதம் பிரபன்னம் பரிபாகி மிருத்தோ யம் எதம் ரொம்ப அழகா கேட்பான் குருநாதா இந்த துன்பத்தி என்ன வாட்டுறது தாங்க முடியல துர்வார சம்சார தவாக போராதத்துக்கு இன்னும் துரதிருஷ்டமெல்லாம் என்ன வாட்டி எடுக்கிறது தோதூயமானம் துரதிருஷ்ட வார்த்தை பீதம் ரொம்ப பயந்து போயிருக்கேன் பிரபன்னம் உங்களை சரணாகதி பண்றேன் பரிபாகி மிருத்தியோ துன்பத்திலிருந்து என்னை காப்பாற்றுங்கள் யம் எனக்கு நான் உனக்கு நல்ல வழி சொல்றேன் ஆனா அது புது வழி இல்ல ஏற்கனவே நிறைய பேர் அந்த வழியில போய் நன்மை அடைஞ்சிருக்காங்க அந்த வழியை நான் உனக்கு காற்றேன் பெர் மாபை தவ நாஸ்தியா சம்சார சிந்தோ அதே வழிய காட்டி சாட்டி கொடுப்பார் ஏன்னா இவர் சரியான பரம்பரையில வர்றார் அதனால சம்பிரதாய வித்து எங்க ஆசிரமத்துல இப்ப சமீபத்துல ஒரு நிகழ்ச்சி நடந்தது அதுல இருந்து இந்த எக்ஸாம்பிள் எங்களுக்கு ரொம்ப நன்னா புரிஞ்சுது சமய காலம் ரெண்டு பேரும் லீவ் விட்டா ஓட்டாங்க ஒருத்தே போக்குறேன் அப்படின்னார் சாயங்கால நேரம் வந்து ஏதோ கம்யூனிகேஷன் இவனுக்கு ஒரு ஆசை நம்மதான் புது ஒரு வாய்ப்பு கிடைச்சிருக்கு முப்பது பேருக்கு போயிடும் அப்பேற்பட்ட பையன் ரொம்ப அழகான பையன் அவனுக்கு ஆசை வந்து சமைக்கணும்னு பூரி பண்றேன்னு சொல்லிட்டு வழக்கமா எங்க ஏழு மணிக்கு டிஃபன் சாப்பிடணும் இவன் வந்து நாலரை மணிக்கே இன்னும் ஆரம்பிச்சிருக்கான் பூரி போடுறதுக்கு எட்டே முக்கால் ஆயும் பூரி ரெடி ஆகல பூரி ரெடி ஆகல அவனுக்கு என்ன பண்றது இல்லை பாவம் சின்ன பையன் சின்ன பையன் அப்புறம் வந்து எப்படி ஒரு வழியா பண்ண வச்சுங்க அப்பதான் நாங்க சுவாமிகிட்ட பேசுற போது சொன்னோம் இதுதான் அசம்பிரதாயத்தோட மகிமேன் அதாவது வழி தெரியும் என்ன வழக்கமா பண்றவன் பண்ணினா அனாயசமா பண்ணிடுவான் சௌரியமா பண்ணிடுவான் புதுசு என்ன பண்றது கொஞ்சம் தெரிஞ்சிருக்கு அந்த பூரிய வாயில வச்சா தாங்க முடியல சமைத்து சமைத்து சாப்பிட முடியாது சமைத்து பாருதான் சொல்றேன்னா இந்த சம்பிரதாயம் தெரியாத ஆள் சமைச்சா எப்படி இருக்கும் வழி தெரிஞ்சவன் சமைச்சா சாப்பிட முடியும் வழி தெரிஞ்சவன் சமைச்சா சீக்கிரம் சமைச்சுடுவான் சாப்பிட்டு வழி தெரியாதவசமைச்சா என்ன பண்றது பாவம் அந்த பையனை நான் அப்ரிசியேட் பண்றேன் ஏதோ ஒரு முயற்சி பண்ணி என்னவோ பண்ணணும்னு சொல்லியிருக்கான் ஆனா எதுக்கு இதை சொல்றேன்னா இந்த வழி தெரியணும் அந்த முறை தெரியணும் ஒரு வழி தெரிஞ்சுதான் போயிருக்காங்க அதுக்குதான் இந்த விஷயத்த நான் சொல்றேன் அதனால இந்த மனித பிறவியினுடைய சிறப்பை பற்றி நாம விசாரம் பண்ணிட்டு இருக்கோம் ஒரு ஒரு நாளும் நம்ம சரியான விசாரங்களை எல்லாம் பண்றோம் இன்னைக்கு நாம அதிகமா பண்ணின ஆராய்ச்சி நம்பிக்கையை பற்றி ஆராய்ச்சி அதுக்கு பிறகு நாம பண்ணிட்டு இருக்கிற ஆராய்ச்சி பற்றி ஆராய்ச்சி ஆயு கஷனே யமச கருணா நாஸ்தி இந்த உலகத்துல நாம வந்திருக்கிறது சும்மா அல்பமான வாழ்க்கை வாழ்றதுக்காக இல்லை ஒரு சிறந்த உயர்ந்த மேன்மையான அழகான வாழ்க்கை வாழ்வதற்காக வந்திருக்கிறோம் வந்திருக்கிறோம் இப்ப எல்லாரும் அமைதியா உட்கார்ந்து சொற்பொழிவு கேட்கறீங்க அமைதியா நீங்க சொற்பொழிவு கேட்டபடி போறீங்க அது மாதிரி இந்த உலகத்தில் கொஞ்சம் வந்த உடனே நம்ம எப்படி வாழணுமோ தர்மமா வாழணும் நாளைக்கு இந்த மனிதப் பிரவியினுடைய மேன்மையை பற்றியும் தர்மத்தை பற்றியும் சொல்ல வேண்டும் என்று நான் திட்டமிட்டிருக்கிறேன் இன்னும் இந்த மனித பிரிவினுடைய சிறப்பை பற்றி பேசிட்டு தர்மத்தை பற்றி சொல்றதுக்கு தொடங்கணும்னு ஆசைப்பட்டு இருக்கேன் நாளைக்கு இறைவனுடைய திருவுரோடு நாம எல்லாரும் மீண்டும் சந்திப்போம் என்று சொல்லி இந்த அளவிலே நிறைவு செய்கிறேன் மூர்த்தி பேதவினே வியோமத்யாப்தேகாய தட்சிணா மூர்த்தஜே நம ாந்தரி ஓ